ஏழு குண்டோதரனுக்கு அன்னம் விட்டது தடாதகை பிராட்டியார் தமது திருமணத்திற்கு வந்திருந்த மாதவர்கள் மறையவர்கள் பல நாட்டு அரசர்கள் எல்லோருக்கும் முறையே போற்பாத்திரங்களிலே அறுசுவை உண்டியை உண்பித்து சந்தனம் பட்டாடை ஆபரணம் தாம்போலம் மற்றும் ஏனைய பொருள்களும் முறையாக அழித்து உபச்சாரம் செய்து ஐம்பத்தாறு நாட்டு வேந்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் விடை கொடுத்து அனுப்பினார் அதுசமயம் சமையல் தொழில் செய்வோர் வந்து தேவியின் திருவடி வணங்கி தாயே அடியவர் சமைத்த அன்னத்திலே ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட செலவாகவில்லை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினர் பிராட்டியால் எழுந்து பெருமான் முன் வந்து வணங்கி ஒரு பக்கத்தில் நின்று தேவரீர் தங்களுடன் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வருவர் என்று எண்ணி சுவை உணர்வு அளவற்றதாக ஆக்கச் செய்தோம் எஞ்சியுள்ள அன்னமோ இமயமலை அளவு குவிந்துள்ளது அன்னத்துக்கு ஏற்ப சமைத்த காய்கறிகளும் சுற்ற சூழவிருக்கும் சிறு மலைகள் போல் குவிந்து கிடக்கின்றன என்று கூறினார் சுந்தரபாண்டியப் பெருமானதனைக் கேட்டு தேவியாரிடத்துத் தான் கொண்ட அன்பின் விளைவாக ஒரு திருவளையாடல் புரிய திருவுள்ளம் கொண்டார் தனக்கு திருக்குடையேந்தும் பூதகணத் தலைவன் கொண்டோதரனது பேராற்றலையும் உலகறியைச் செய்ய விரும்பினார் போலும் தேவியை நோக்கி குறுநகை வேந்தரில் சிறந்த பாண்டிய குமரியே உனக்கு பணிபுரிய தேவலோகத்து பஞ்ச தருக்களும் உன் உள்ளன அளவற்றதான உனது செல்வப்பெருக்கின் பெருமையை நாம் அறியுமாறு செய்தாய் போலும் உனது பெருவிருந்தினை உண்ண நம் கணத்துள்ளே பசியால் வருந்துபவர் யாரையும் காணோம் என்று சொல்லிவிட்டு அருகிலே நின்றிருந்த குண்டோதரனது வயிற்றிலே வடவாகனி புகுமாறு திருவுளம் கொண்டார் வடவைத்தீ வயிற்றினுள் புகுந்து வருத்தியதால் குண்டோதரன் தளர்ந்து உயிர் ஒடுங்கி சிவபெருமானை நோக்கி பெருமானே பெரும் பசி என்னை வருத்துகின்றது என்று இறங்கினான் சிவபெருமான் தமது பிராட்டியாரை நோக்கி எமக்கு கொடைபிடிக்கும் குட்டைக்கால் பூதத்திற்கு பிடிசோறு கொடுப்பாயாக என்று கூறி அருளினார் பிராட்டியார் பெருமானை வணங்கி விடைபெற்றார் பசித்தீயினால் விருந்திய குண்டோதரனும் உடன் சென்றான் அரசியாரின் ஏவலுக்கு சேவகர் பெரும் பசி குண்டோதரனை இட்டுச் சென்று சோற்றுமலையின் முன்பு கொண்டு விட்டனர் குண்டோதரன் சோற்றை எடுத்ததையோ உள்ளதையோ யாவரும் காணவில்லை அன்னமலை மறைந்துவிட்டது ஏவர் பெண்டில் கை நிறித்து வியப்பு காட்டினர் சிலர் பயந்தனர் சிலர் ஓடினர் சிலர் கண்களை பொத்தி பின்னர் அப்போத குண்டோதரன் காய்கறி வகைகள் நெய் பால் தயிர் தேன் எல்லாவற்றையும் உன்று தீர்த்தான் மேற்கொண்டு பல வகை பழங்கள் பணியாரங்கள் கரும்புகள் தேங்காய் வேகாத காய்கறிகள் அரிசி நவதானியங்கள் அனைத்தையும் தனது கையால் வாரி எடுத்து தனது பெரு வயிற்றினுள் அழைத்துக்கொண்டான் இதையெல்லாம் கேட்டும் கண்டும் தெரிந்த தடாதகை தேவியார் அதிசயம் அடைந்தார் தனது இன்ப அன்பு நாயகனிடம் சென்று நாணத்துடன் தலை கவிழ்ந்து நின்றார் தேவியார் அவரது நிலை தெரிந்த சோமசுந்தர கடவுள் தேவியை பார்த்து விளையாட்டாக நான் அனுப்பிய பூதம் உண்டு மீதம் இருக்குமானால் மேற்கொண்டு சில பூதங்களை அனுப்புவேன் என்றார் பிராட்டியார் ஐயனே தேவரில் அனுப்பி வைத்த பூதம் வெந்தது வேகாதது அனைத்தையும் உண்டுவிட்டது மேற்கொண்டு பூதங்களை அனுப்பினால் உலகத்தையே விழுங்கிவிடுவார்கள் பிறகு தங்களது யுகாந்தகாலர் ருத்ர என்ற பெயர் உறுதியாகிவிடும் என்று பணிவுடன் கூறினார் அதுசமயம் பெரும் பசித்தீ வருந்த குண்டோதரன் வந்து வெள்ளியம்பலத்திலே திருநடனம் செய்த சுந்தரக் கடவுளே மலையெனக்குவி மலையெனக் குவிந்திருந்த அன்னம் உண்டும் என் பசி தீரவில்லை எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்ன செய்யட்டும் என்று கதறினான் புலம்பினான் பெருமூச்சு விட்டான் ஆவி சோர்ந்து அயர்ந்தான் எட்டு அன்னக்குழியையும் வைகையையும் அழைத்தது வேதநாயகனான சோமசுந்தரப்பெருமான் பின்னர் தடாதகைப் நோக்கி உள்ளே நகைத்துக்கொண்டே பசிப்பினியால் அல்லல்படுகின்ற குண்டோதரனுக்காக தனது சக்தியாகிய அன்னபூர்ணியை நினைந்து அருளினார் உடனே நான்கு திசைகளிலும் தயிர்கடலானது நிலத்தின் எடையை கிழித்து கொண்டு ஊற்று எடுத்து பொங்கி எழுந்தது போல் நான்கு பெருங்குழிகள் தம்மிலிருந்து சுவைமிகுந்த தயிர் கலந்த அன்னம் பொழிந்து பொங்கி எழுந்தது அப்போது சுந்தரபாண்டியர் தமது கொடையாள் குண்டோதரனை பார்த்து உனது பெரும் பசி நீங்கும் இப்போது மீண்டும் உண்பாயாக என்று கட்டளையிட்டருளினார் நான்கு சோற்றுக் குழிகளிலிருந்தும் தயிர் சோற்றி வாரி வாரி உண்டான் இறைவன் திருவருளால் குண்டோதரன் தன் பெரும் பசி தீர்ந்தான் உடலெல்லாம் வயிறாக புகுந்த குண்டன் தரையிலே விழுந்து மூச்சுவிட முடியாமல் புரண்டான் அடுத்து குண்டோதரனுக்கு தாகம் நீர்நிலைகளைத் தேடிச் சென்றான் கிணறு ஓடைகள் குளங்களிலே வாய் வைத்து உறிஞ்சி குடித்தான் அவை வறண்டு போகுமாறு அப்போதும் அவனது பெரும் தாகம் தனியவில்லை சுந்தரப்பெருமானின் திருவடிகளில் விழுந்து முறை உடனே சிவபெருமான் தனது திருமுடியில் தொடங்கிய கங்காதேவியை நோக்கி மாதே மதையம்பதியின் புறத்தே ஒரு நதியாக விரைவில் வருவாயாக என்று ஆணையிட்டார் சிவபெருமானது திருச்சலையை விட்டு நீங்கிக் கொண்டிருந்த கங்காதேவியானவள் முன்பு ஒரு கால் பகிரதனுக்காக என்னை தீர்த்தமாக தேவரில் விடுவித்தபோது எண்ணில் மூழ்குகின்றவர்களின் பாவத்தையும் குற்றங்களையும் களைந்து செல்லுமாறு பணித்தீர்கள் இன்னும் நான் ஒரு ஆராயிப் பாய்ந்தால் என்னை காண்பவரோ தொட்டவர்களோ என்னில் மூழ்கியவர்களோ தேவரேரிடம் பக்தியும் கல்வியும் ஞானமும் வேடும் பெரும்படி அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெற்றாள் பின்பு மிகுந்த வேகத்தோடு எழுந்து நல்லவாறாக வானத்திலிருந்து இறங்குவதற்குச் சென்றாள் நதி உருவம் கொண்ட கங்கைக்கு அலைகள் கைவலையல்களாக அமைந்தன முத்துக்கள் பற்களாக விளங்கின நுரையே ஆடையாகியது பூங்கொடிகளே எடை கருமணல் மனங்கமல் கூந்தல் இவ்வாறாக தானே பலவகை பாங்கு காட்டிய பேரிரைச்சல் செய்து வருகின்ற ஆறு கதியிலே யானை போல கம்பீரமாகவும் வளைந்து நெளிந்து வருவதிலே பாம்பினைப் போலவும் நிலத்தை தோண்டி வருவதிலே வராகமூர்த்தியைப் போலவும் வாமனரை போலவும் கணனைப் போலவும் வந்து கொண்டிருந்தது ஓடிவந்த பெருவெள்ளத்தைக் கண்ட சிவபெருமான் தாகத்தால் துடித்துக் கொண்டிருந்த குண்டோதரனைக் கண்டார் அந்தோ எனது நீர்வேட்கை தனியவில்லையே என்று விரும்பிய குண்டோதரனை அந்த ஆற்றின் அருகே விடுத்தார் குண்டோதரன் பொங்கி பெருகி வரும் அந்த நதியின் நடுவே சென்றான் தனது இரண்டு கைகளையும் கரைகளோடு சேர்த்து நீட்டிக்கொண்டான் தடைபெற்ற ஆற்று நீர் பெரிய மடுவை போல் தேங்கியது தங்கிய நீரை தன் பெருவாய்த்திறந்து பருகினான் குண்டோதரன் தனியாத தாகம் ஒருவாறாகத் தனிந்தது பின்னர் அவன் கழிகொண்டு சிவபெருமானின் சந்நிதி சேர்ந்து திருவடிகளில் விழுந்து வணங்கினான் அன்பு நல் கீதமும் பாடினான் சொல்லுக்கு பொருளாக விளங்கும் சுந்தரேசர் தனது பாடும் பாட்டினி திருச்செவி மறுத்து மகிழ்ந்தார் போதகணங்களுக்கு தலைமை வகிக்கும் பதவியையும் குண்டோதரனுக்கு அருளினார் பின்னர் தடாதகை தேவியாரோடு செங்கோல் செலுத்தி அருளினார் குண்டோதரனின் தாகம் தீர்க்க வந்த புனித ஆறு வையை அல்லது வைகை என வழங்கப்படுவதாயிற்று சிவபெருமானது செஞ்சடையிலிருந்து வந்ததால் சிவகங்கை எனப்பட்டது சிவஞான தீர்த்தம் என்றும் போற்றப்பெறும் மிகவும் வேகமாக வந்ததால் வையை யாறு வேகபதி எனவும் மதுரைப்பதியை மாலை போல் சூழ்ந்து வந்ததால் கிருதமாலை எனவும் திருப்பெயர் பெற்றது ஒன்பது ஏழு கடலை அழைத்தது சோமசுந்தரப்பெருமான் பாண்டிய திருக்கோலம் பூண்டு அனைத்து உலகினையும் குளிர் வெண்குடையால் நிழல் தந்து அறவழி பெறாது ஆண்டு வந்தார் அந்த நாட்களில் ஞான சாஸ்திரத்தின் அரும்பொருளை உணர்ந்த ரிஷிகளும் தூய முனிவராகிய தவ பெரியார்களும் முறைப்படி பெருமானை கண்டு வருவார்கள் அவ்வாறே வேதமுணர்ந்த கௌதமமா முனிவர் சுந்தரப்பெருமானை சந்தித்து திரும்புங்கால் காஞ்சனமாலையின் திருமணையை அடைந்தார் காஞ்சனமாலை அவரை எதிர்கொண்டு அழைத்து பொன்னிருக்கையிலே அமர்த்தி வணங்கி பரமசிவத்தின் அடியவரே பிறப்பு தொடர்பு ஒழிக்கவல்ல தவத்தினை கூறி அருள வேண்டும் என விண்ணப்பித்தார் கருணை முனிவர் திருமுகம் அலர்ந்து அருண் சிறப்பினை உடைய காஞ்சனமாலையே தடாதகை பிராட்டியின் தாய்னி சிவபெருமானேன் எனது மருமகன் உனக்கு தெரியாத தவமா வேறு ஒருவர் அறிவார் இருந்தாலும் சொல்கிறேன் மானசம் வாச்சிக்கம் காகம் என தவம் மூன்று வகைப்படும் தான தருமத்திலே எண்ணம் நாட்டல் உயிர்கள் எடுத்து அன்பு கொள்ளல் பிறர் செய்த தீமை பொருத்தல் உண்மை உரைத்தல் மோனத்து அமர்ந்து சிவத்தைச் சிந்தித்தல் புலன்களை அடக்குதல் முதலியனவே மனத்தால் செய்யப்படும் மானசமாகும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்தல் ருத்ர மந்திரங்களை ஓதுதல் ஸ்தோத்திரப் பாடல்களை பாடுதல் தர்மங்களை எடுத்துரைத்தல் வாக்கால் செய்யப்படும் வாசிக்கமாகும் சிவபெருமானை பூஜித்தல் திருக்கோயிலை வலம் வருதல் இறைவன் சந்நிதி சென்று வணங்குதல் பல திவ்யக் கஷேத்திரங்களுக்கும் சென்று வருதல் கங்கை முதலே தொலைவில் உள்ள புண்ணிய நதிகளுக்குச் சென்று ஸ்நானம் செய்தல் முதலென உடம்பால் செய்யப்படும் காகிகம் இந்த முத்தவங்களுக்கும் காகம் சிறந்தது அதனுள் கங்கை முதலான நதிகளுக்கு தனித்தனியே சென்று நீராடுதல் சிறப்புடையது அப்புனித நதிகள் எல்லாம் வந்து சங்கமமாகும் கடலில் நீராடுதல் எல்லாவற்றிலும் மிகவும் சிறந்தது என்று மொழிந்தார் கௌதம முனிவர் மொழியை கேட்ட காஞ்சனமாலை கடல் நீராட பெருவிருப்பம் கொண்டார் தன் செல்வ புதல்வி தடாதகை தேவியிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார் உடனே பிராட்டியார் தமது தலைவர் சென்று குண்டோதரனுக்காக அன்றொரு அன்னக்குளமும் வையை நதியும் அழைத்து தந்தருளிய கருணையங்கடலே எனது அன்னை கடல் சென்று நீராட விரும்புகின்றார் என்று விண்ணப்பித்துக் கொண்டார் தடாதகை பிராட்டியாரின் திருமொழிகளை செய்மெடுத்த சுந்தர பெருமான் ஒரு கடல் என்ன ஏழு கடல்களையும் வரவழைத்து விடுவோம் என்று கூறி அவை வரும்படிக்கு திருவுளங்கொண்டு அருளினார் எம்பெருமான் எண்ணிய மாத்திரத்திலே ஏழு கடல்களும் மதுரையம்பதியின் கிழக்கு திக்கில் உள்ள ஒரு வாவியிலே ஏழு வகையான வண்ணங்களோடு வந்து பொங்கி நின்றன பொங்கி எழுந்த ஏழு ஏழு பெருங்கடல்களும் சிவபெருமான் திரு வாவியில் சென்று அடங்கின தனக்கே உரிய வெள்ளை வண்ணத்தோடு ஏழு கடல்களின் நிறங்களும் சேர அஷ்டமூர்த்தியாகிய சிவபெருமானை நிகழ்த்து எண் வகை விளங்கியது அந்த பாவி பத்து மலையத்வஜனை அழைத்தது சுந்தரபாண்டிய பெருமான் தேவியாரோடு வந்து ஏழு கடலும் நிறைந்த திருக்குளத்தின் அருகே நந்தவனத்திலே சிம்ஹாசனத்திலேயே எழுந்தருளினார் பின்னர் தமது தேவியாரை நோக்கி யாம் ஏழு கடல்களையும் இந்த நகரத்திலே வருமாறு அழைத்தோம் இதிலே வந்து கடலாட உன் அன்னையை அழைப்பாயாக என்று திருவாயும் அதர்ந்தருளினார் அதன்படிக்கு தடாதகை பிராட்டியாரும் தன் தாயாம் காஞ்சனமாலையை அழைத்து கொண்டு ஏழு கடல் திருக்குளக்கரைக்கு வந்தருளினார் காஞ்சனமாலை அப்போது சிவயோகியர்களை பார்த்து கடலில் நீராடுவதற்கு உரிய விதி யாது சொல்லுங்கள் என கேட்டார் சிவயோகியார் கற்பிற்ச காஞ்சனையாரே கணவனது கை குமாரனது கை பசுக்கன்றின் வாழ் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை பிடித்துக்கொண்டு நீராடுதலே முறை என்று செப்பினர் அதை கேட்ட காஞ்சனை அந்தோ எனக்கு கணவனோ புத்திரனோ இல்லையே எனக்கு கிடைக்கக்கூடியது கன்றின் வாள்தான் போலும் என்று தன் மகளை நோக்கி வருந்தி புலம்பினார் தடாதகை தேவியார் உடனே தனது தலைவர் சிவபெருமான் முன்னால் சென்று வணங்கி தன் அன்னையின் குறையை வெளிப்படுத்தி விண்ணப்பித்தார் சுந்தரப்பெருமான் அப்போது இந்திரனோடு ஒன்று சேர்ந்து தேவலோகத்திலே அமர்ந்திருந்த மலையத்வஜ பாண்டியரை திருவுளம் கொண்டார் மலையத்வஜ பாண்டியன் சிவபெருமானது திருவுளத் திறத்தால் இந்திரலோகத்தை விடுத்து தெய்வபிமானம் ஒன்றிலே ஏறிக்கொண்டு மதுரையில் உள்ள எழுகடல் தடாகத்து அருகே வந்து சேர்ந்தான் யான் பெண்மகவு பெற்றதனால் அடைந்த பேரு இது என்று சொன்னான் சுந்தரப்பாண்டியப் பெருமானை வணங்க சென்றான் தன் மாமனாகிவிட்டபடியால் பெருமான் தடுத்து விட்டார் சுந்தரப்பெருமான் அன்புள்ளம் கொண்டு மலையத்வஜனை அருளுடன் நோக்கி மனைவியுடன் சென்று தேட்டும் ஆடுவாயாக என்று இயம்பி அருளினார் தன் மகளைக் கண்ட பாண்டியன் பெருமகிழ்வு கொண்டான் கணவனை நேரே கண்ட காஞ்சனமாலை நாணம் கொண்டு வணங்கினாள் பின்பு தனது விரலிலே பரிசுத்தின் பொருட்டு பவித்திரம் அணிந்து பஞ்சாக்ஷ மந்திரத்தை உச்சரித்து மறையவர் கூறிய விதிப்படி தன் கணவன் கரத்தை பற்றிக்கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எழுகடலில் நீராடினாள் காஞ்சனமாலையும் அலயத்வஜனும் புண்ணிய தீர்த்தம் ஆடி கரையேறியதும் சோமசுந்தர பெருமானின் திருவருளாலே பாசம் விலக உமையொரு பாகத்தரது அருள் வடிவத்தை அடைந்தனர் ஒளி தெறிக்கும் திருநீல கண்டமும் நான்கு கரங்களும் நெற்றிக்கண்ணும் கொண்ட சிவஸ்வரூபத்தை உலகோர் கண்டு வியந்தனர் அது சிவலோகத்திலிருந்து தேஜோமயமான தெய்வ விமானம் வந்து இறங்கியது சுந்தரபாண்டிய பெருமானின் ஆணையால் இருவரும் எல்லா தெய்வங்களும் வணங்க விமானத்தில் ஏறினர் தேவர்கள் பூமழி பெய்தனர் தூமறைகளும் துந்துமிகளும் முழங்க திவ்ய விமானம் மேலே எழுந்தது ஹரஹர கோஷம் எங்கும் பரவியது முனிப்புங்கவர் வாழ்த்த தேவர்கள் துதிக்க விமானம் சிவலோகத்தை நோக்கி சென்றது சுந்தரபாண்டியரும் தடாதகை பிராட்டியாரும் அரண்மனை திரும்பினர் அங்கு அறக்கொடியான பிராட்டியார் தன் தலைவன் திருப்பாதங்களை வணங்கி வேதப்பொருளாகிய சிவபெருமான் தனது ரூபத்தையே தனது பெற்றோர்க்கு அழித்து அருளிய பெருங்கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்தார் எனது தாய் நீராட அழைத்தருளினீர் ஸ்நானம் செய்து எழுந்ததும் அவர்களுக்கு தேவரீரது சுரூபத்தையே ஈந்தருளினீர் பாண்டி வம்சம் நின்றுவிட்டது என்ற பழி ஏற்படாதவாறு செங்கோவில் சிலுத்தி வருகின்றேன் இந்த நிலைமைக்கு இடையூறு ஒன்றும் இனி ஏற்படாதே என்று விண்ணப்பித்து கொண்டார் சுந்தர பாண்டியனார் தனது தேவியாரின் உள்ள குறிப்பினை திருவுளம் கொண்டு மறைந்தார் 11. உக்ர பாண்டியன் அவதாரம் சோமசுந்தரப்பெருமானே சுந்தர பாண்டியராக அமைந்ததனாலே சேர சோழ பாண்டியர் என்னும் மூவேந்தர் குலத்துள் சந்திரகுலத்தில் வந்த பாண்டியர் வம்சமே மிகவும் சிறப்புற்று விளங்கியது அந்த சுந்தர பாண்டியரே பாண்டியர் குலக்குறையையும் நீக்க திருவுளம் கொண்டார் மகேந்திர ஜாலம் செய்பவனைப் போல சிவபெருமான் முருகப்பெருமானை தடாதகைப் பிராட்டியாரிடத்தே தோன்றும்படிக்கு திருவுள்ளம் கொண்டார் அம்மையாரும் கர்ப்பவதியாயினார் உலக ஏற்படுவது போலவே பிராட்டியாருக்கும் மாதந்தோறும் கருத்தரித்திற்கு ஏற்றதான வேறுபாடுகள் தோன்றின வேதியர்களும் முனிபொங்குவவர்களும் வந்திருந்து ராஜகுலத்தாருக்கு உரிய விசேஷங்களை மதறியும் பதியிலே மங்களம் ததும்ப மாதந்தோறும் செய்து முடித்தனர் பாண்டிய நாடு தான் செய்த தர்மத்தின் பலனை அடையுமாறும் தூய தவத்தவரின் மனம் போல வானம் கலங்கமின்றி துளங்கவும் திங்கட்கிழமையும் திருவாதிரை நக்சத்திரமும் தாம் செய்த பிரார்த்தனையின் பயன் பெறுமாறும் குரு எனும் வியாழன் கேந்திரத்தில் ஒடியுடன் ஏறி விளக்கமுற்ற சுபமுகூர்த்தம் நிகழவும் சதுர்வேதங்கள் தாமே முழங்க தேவர்கள் மலர் பொழிய லக்ஷ்மியும் சரஸ்வதியும் இரும்பூது எய்தவும் சுந்தரப்பெருமானும் சுந்தரப்பெருமாட்டியும் கொண்டவுடைய திருக்கோலத்திற்கு ஏற்ப இளம் சூரியனைப் போல முருகக் கடவுள் போல தடாதகை பிராட்டியாரிடத்தே திருக்குமாரன் ஒருவன் அவதரித்தான் அவதரித்த அந்த புதல்வனை பிராட்டியார் எடுத்து உச்சி மோந்து தழுவி ஏந்தி தம் கணவரது திருக்கரத்திலே கொடுத்து வாங்கினார் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகிய தேவர்களும் மகர்ஷிகளும் ஏனையோர்களும் தமது மனைவிமாரோடு சுந்தர திருமணியை அடைந்தனர் சேர சோழரும் வடபகுதி வேந்தர்களும் குறுநில மன்னர்களும் சேனைகள் சூழ்ந்து பாண்டியரையும் பிராட்டியாரையும் தரிசனம் செய்து துதித்து திருமகன் தோன்றியது குறித்து உவகையில் மொழிகள் பல பேசி தத்தம் இடங்களுக்கு ஏகினர் முருகப்பெருமானே குழந்தையாக வந்துள்ளான் இக்குமாரனது ஆணை ஏழு உலகங்கள் அனைத்தையுமே காக்கும் பாண்டி நாட்டார் செய்த பெருந்தவம்தான் திருக்குமாரன் தோன்ற காரணம் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கும் தனித்தனி இயற்றிய பெருந்தபத்தின் பயனேயான் இச்செல்வக்குமாரனின் திருத்தோற்றம் என்றெல்லாம் பலபடி விளம்பினர் மதுரை எம்பதி மங்கள விழா காட்டியது தான தர்ம செயல்கள் பல ஊரெங்கும் மலிந்தன பனிநீர் சந்தனம் கஸ்தூரி முதலியவற்றை தெளித்து தூய்மையை செய்தனர் நகரமாந்தர் எங்கும் கோலாகலமும் குதூகலமும் தாண்டமும் ஆடின சுந்தர தமது அரும் வேத முறைப்படி ஜாதகர்மம் முதலானவற்றை நடத்தினார் அத்திருக்குழந்தைக்கு உக்ரவர்மன் என்ற பெயர் சுட்டி அருளினார் திருக்குழந்தை திவ்யமாக வளர்ந்து ஐந்தாவது வயதிலே வேத நூல் விதிப்படி பூநூல் அணி விழாவையும் செய்து முடித்தார் சுந்தரபாண்டியர் சுந்தரபாண்டியர் பணித்தபடி தேவகுருவாகிய வியாழ பகவான் முறையே பதவொழுக்கம் கனம் ஜடை சாகை ஆரணம் நிரம்பிய வேத கலைகளெல்லாம் கற்றுக் கொடுத்தார் படைக்கல பயிற்சியும் யானை குதிரை ஏறி செலுத்திடும் பயிற்சியும் கற்பித்தார் வெகு விரைவில் உக்ரவர்மர் அறுபத்து நான்கு கலைகளையும் ஒருங்கே அறிந்து கொண்டார் பாசுபதாஸ்திர பயிற்சியினை மட்டும் தம் தந்தையிடத்தை கற்றுக்கொண்டார் தனது எட்டாம் வயதை நிரம்புவதற்குள்ளாக எண்ணற்ற கலைகள் அனைத்தையும் கற்றுணர்ந்த பண்டிதராகிவிட்டார் உக்ரவர் வயதுக்கேற்ற வளர்ச்சியும் எயிலும் ஆற்றலும் ஆண்மையும் ஆடலும் காட்டி வளர்ந்து வந்த உக்ரவர் தனது பதினாறாவது ஆண்டிலே ஆணகுடன் வீரமும் காட்டி தலைவனாகிய முருகக்கடலே இவர் முருக இவர் என்று போற்றும்படிக்கு அதி தீர பராக்கிரமசாலியாக விளங்கினார் சுந்தரகுமாரர் அதிருபசிய திருவாளனான உகரகுமாரன் நடத்தி முப்பத்திரண்டு லட்சணங்கள் அமைந்திருப்பதையும் அவனது சிறந்த குணங்களையும் கண்டுகொண்டார் சுந்தரபாண்டியர் தனது குமாரன் பூலோகம் முழுவதும் அரசாட்சி செய்ய வல்லவன் நடுநாள் வாழ்வான் கீர்த்தி நீதி சாதுர்யம் பண்பாடு சிவபக்தி கருணை கல்வி எவரையும் வெல்லுதல் தேவரையும் விஞ்சுகின்ற திறமையை உடைத்தாதல் உடையவனாகி உலக பெருஞ்சக்கரவர்த்தியாக வழங்குவான் என்று தெரிந்தார் குமாரனுக்கு முன்னதாக திருமணம் செய்வித் விடுவோம் அதற்கு பின்னர் செய்வோம் என்று திருவுள்ளம் கொண்டு சுமதி முதலிட்ட மந்திரிகளோடு கூடி ஆராய்ந்தார் பன்னிரண்டு உக்ரபாண்டியனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்தது உக்ரகுமாரருக்கு திருமணம் செய்ய உள்ளார் சுந்தரபாண்டியர் என்பதை உணர்ந்த மந்திரியார் மூதறிஞரோடு கூடி ஆராய்ந்தனர் விளத்திரு சீரிய மரபு உயர்குடி பிறப்பு கீர்த்தி ஆகியவற்றால் தம் அரசனடம் சம்பந்தம் செய்ய பொருத்தமும் தகுதியும் உள்ளவர் யார் என்பதைத் தேர்ந்தனர் முடிவாக வடநாட்டின் கண்ணே கல்யாணபுரம் என்ற பேரூரின் வேந்தனும் சூரியகுலத் தோன்றலும் ஆகிய சோமசேகரன் என்பவனிடத்தில் தோன்றிய காந்திமதி என்ற கன்னியாரத்னமே தகுதி என்று தெளிந்தனர் மதுரையம்பதியிலே மதுமந்திரியும் மூதறிஞரும் ஆராய்ந்து தெளிந்த அதே இரவிலே கல்யாணபுர சோமசேகரன் திவ்யமான கனவு ஒன்று கண்டான் கனவிலே சிவபெருமான் எழுந்தருளி நராதிப்பா யாம் மதுரை சுக்கநாதர் நின் திருமகளாம் வடிவணங்கை சுந்தரபாண்டியன் திருக்குமாரன் உக்ரனுக்கு திருமணம் செய்து வைப்பாயாக என்று கூறி மறைந்தருளினார் அம்மாதேவ மொழிகேட்ட சோமசேகரனின் உள்ளமும் முகமும் மலர்ந்து காட்டின விழித்தெழுந்து கரங்குவித்த சிவபெருமானின் அருளின் எளிமையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்தான் விழிந்ததும் தனது திருமகளும் திருமகளுடனும் அமைச்சர்களுடனும் சேனைகள் சூழ மதுரையை நோக்கி புறப்பட்டான் சுந்தர பாண்டியனின் உறவினரோடு அமைச்சர்களும் கல்யாணபுரம் நோக்கி புறப்பட்டு விட்டனர் திருமணம் பேச இருபுறத்தாரும் இடைவெளியை சந்தித்துக் கொண்டனர் மதுரைக்காரர் சோமசேகரனைக் கண்டு முருகப்பெருமானை நிகழ்த்த எங்கள் உகரகுமாரருக்கு திருமணம் செய்து தருவீராக என்றனர் அது கேட்டு பெருமகைவிட்ட சோமசேகரனும் தான் கண்ட இன்பக் கணவனை நவீந்து உடனே உடன்பட்டு உடன்பாடு தெரிவித்தான் இந்த நல் விஷயத்தை முன்னர் சென்று அறிவிக்க தூதர்கள் மதுரை நோக்கி விரைந்தனர் பின்னர் அனைவரும் மதுரை வந்து அடைந்தனர் சூரியகுலத் தோன்றலான சோமசேகரன் சந்திரகுலத் தோன்றலான சுந்தரபாண்டிய பெருமானை எதிர் சென்று பணிந்தான் சுந்தரர் சோமனை தழுவிக்கொண்ட பின் அழகு பெருமனை ஒன்றிலே தங்குமாறு அனுப்பினார் திருமண நன்னால் கணிக்கப் பெற்றது மன்னர்க்கெல்லாம் ஓலைகள் பறந்தன திருமண விழாச் செய்தியை ஊரங்கும் மனமுரசு அறைந்து சொல்லியது கமுகு வாழை முளைப்பாலிகை நீர்நிலை பொற்குடம் தோரணம் கொடி முதலியன பொருத்தி வீடுகளும் வீதிகளும் வண்ண கோலம் பூண்டன ஏற்கனவே பொலிவு கொண்ட மதுராபுரி பன்மடங்கு பொலிவு கொண்டது சுந்தரபாண்டியனாரின் ஸ்ரீமுகம் பெற்ற வேற்று வேந்தர்கள் முனிவர் ஆகியோர் திருமணம் காண வந்தனர் சோழவேந்தன் கஜபதி துரகபதி நரபதி எல்லோரும் வந்தனர் சீனர் முதல் சாவகர் ஈராக அயல் மன்னர்களும் வந்தனர் சைவத்தவமுனிவோரும் ஐவகை சைவரும் அறுவகை சமைத்தோரும் வந்தனர் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலிட்ட தேவரும் பதினெட்டு கணத்தார்களும் வந்தனர் தடாதகை பிராட்டியாரையும் சுந்தர தரிசனம் செய்து வணங்கினர் சுந்தர வந்து அனைவரையும் தக்கபடி ஏற்று சிறப்பு செய்தார் சோமசேகரன் அரும் புதுவை காங்கிபத்தின் எழுநி கண்டு வியந்தார் அவர் வியந்து மகிழும் பாங்கினை உணர்ந்த வியாழ பகவான் சாமுதிரிக லட்சணத்தின்படி ஆராய்ந்து அங்குள்ளோர் யாவர்க்கும் மங்கை நல்லாள் வடிவணங்கின் தன்மையை தெரிவித்து மகிழ்ந்தார் காந்திமதிக்கு ஒப்பான நன்கை எங்குமே இல்லை என்று தெரிந்தவர் எல்லோரும் உளம் பூரித்தனர் திருமண வந்துற்றது உக்ரகுமாரர் அஷ்டமங்கலங்கள் சிறக்க யானை மீது குணரப்பெற்ற வையை நீரிலே ஆடினார் திருமணக் கோலம் புனைந்தார் சங்கங்கள் முழங்க மணப்பொன் தவிசில் அமர்ந்தார் மணப்பெண் காந்திமதி திருமண கோலம் துலங்க குமாரரின் வலப்புறம் இடம் கொண்டார் காந்திமதியின் கரத்தினை ஏந்தி உக்ரகுமாரரின் கரத்தோடு பொருந்தி தேவர் அரிய வேத மந்திரம் எம்பி தாரை பின்னர் ஏராளமான பெருஞ்சிறப்புற்ற பொருள்களை சீர்வரிசைகளாக்கி சேதனமாக கொடுத்தார் பள்ளியம் எம்பினர் தேவர்கள் மலரில் பொழிந்தனர் வேதகீத நாதம் எங்கும் பரவியது நல்லோரையில் உக்ரகுமாரர் மாங்கல்ய தாரணம் செய்து திருமண வினைகள் ஆற்றினார் திருக்கல்யாண ஊர்வலம் மிகவும் சிறப்பாக ஆடல் பாடல்களுடன் இணைந்து நடந்தேறியது நகர்வலம் வந்த உக்ரகுமாரர் தமது தேவியாரோடு இம்மையில் நன்மை தருவாரையும் சோமசுந்தரக் கடவுளையும் மீனாட்சி அம்மையையும் தரிசித்து அரண்மனை அலைந்தார் தம் பெற்றோரை வழங்கி எழுந்தார் பின்னர் வந்திருந்த அனைவரையும் தக்கப்படி உபசரித்து விடையளித்து அனுப்பினார் நல்லாட்சி புரிந்து வருகின்ற காலம் ஒரு நாள் சுந்தர பாண்டியர் தனது குமார பாண்டியனை வலித்து மைந்தார் தேவேந்திரனும் கடல்வேந்தனும் உனக்கு பெரிய பகைவர்கள் மகாமேருமலை சிறுக்குற்று நிற்கிறது ஆதலால் நீ இந்திரனது முடி சிதறுமாறு இந்த வலையினை கொண்டு எரிதல் வேண்டும் கடல் வற்றும்படி இந்த வேலை விடல் வேண்டும் மேருவின் தருக்கு தகரும் இந்த செண்டு கொண்டு அடித்தல் வேண்டும் என்று மொழிபகன்று வளை வேல் செண்டு ஆன மூன்று ஆயுதங்களையும் தந்தருளினார் தந்தையாரை தொழுது முக்கலங்களையும் பெற்று கொண்டார் பின்பு சுந்தரபாண்டியர் வேதகோஷமும் பல்லியங்களும் ஒலிக்க தன் குமாரனுக்கு முடிசூட்டி உக்ரபாண்டிய மன்னர் என்று ஆக்கினார் தமது ஆணையையும் அரசு உரிமையையும் செங்கோலையும் குமாரனுக்கு அருளி நெடுங்காலம் நீயும் தனுமார்க்கத்திலேயே சத்திய மார்க்கத்திலேயே ஒழுகி செங்கோல் செலுத்துவாயாக என்று வாழ்த்துவரை அருளினார் அதுசமயம் சிவகணத்தார் தமது பழைய வடிவங்களை பெற்றனர் சுந்தரபாண்டிய பெருமான் தடாதகை தேவியாரோடு திருக்கோயில் சென்று எழுந்தருளி இருந்தார் குருகுமார பெருவழ்தி நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க குறைவிலாது உயிர்கள் வாழ மழை வளம் காக்க மேன்மைகொள் செய்வ நீதி உலகமேலாமல் விளங்க கோன்முறை அரசு செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார் 13. கடல் சுவர வேல் விட்டது உக்ரப் பெருவழிதி நல்லரசு செலுத்தி வந்த நாளிலே தர்மங்கள் பலவும் செய்து புகழ் பரப்பி வந்தார் அஸ்வமேத வியாகம் தொன்னூற்று ஆறு செய்து முடித்தாகிவிட்டது தனது பதவிக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்த தேவேந்திரன் உக்ரபாண்டியன் மேல் கடும் சினம் கொண்டான் பாண்டிய நாட்டில் மழை வளம் மிகுந்ததாலே பாண்டியன் இவ்வாறு வேள்விகள் செய்ய முடிகிறது என்பதையும் கண்டான் தேவர்கோன் சூழ்ச்சி செய்யலானான் உடனே சமுத்திரராஜனாகிய வருணனை வரவழைத்து பிரளய காலத்திலே உலகினை அழிக்கவல்ல கடலைப் போல கோபம் கொண்டு மதுரையை வளைத்து அழிப்பாயாக என்று ஏவினான் மேலை விளைவுகள் அறியாப் பேதையான கடல் அரசனும் இந்திரன் கற்றளைப்பிழைச் செய்யத் துணிந்தான் வளம் பொருந்திய மா மதுரையை விரைவிலேயே சுழ்ந்து கொண்டு அழிக்கும் கருத்து வைத்தான் கடல் பொங்கி எழுந்து உயர்ந்த பேரலைகள் ஆர்ப்பரித்து ஓங்கின கடல் அரசன் தனது ஆமைப்படை சுராமீன் படை அலைப்படைகள் முதலிய கொண்டு மதுராபுரியின் மீது படையெடுத்து வந்தான் மதுரைப்பதியின் கிழக்கே நெருங்கி பேர் ஓசை புரிந்து கடல் பொங்கி வந்த நேரமோ நள்ளிரவு உக்ரவெழுதி உறங்கிக் கொண்டிருந்தார் சிவபெருமான் சித்தர் வேளம் தாங்கி மரனே உனது பேரூரை அழிக்கும் பொருட்டு கடல் பூரித்து வருகிறது ஆகையால் நீ விரைந்து சென்று உனது வேலாயுதத்தை எரிந்து வெற்றி கொள்வாயாக என்று எம்பி அருளினார் உடனே உக்ரபாண்டியர் தோழ்ந்து எழுந்தார் கண்ட கனவினை உணர்ந்தார் அமைச்சரோடு விரைந்து சென்றார் பொங்கி பெருகி பேருளி செய்து வருகின்ற சமுதிரத்தை கண்டு அளவற்ற ஆச்சரியம் கொண்டார் கனவிலே தோற்றம் காட்டி அருளிய சித்தர் பெருமான் மனவிலும் நேரே தோன்றினார் குமாரா நீ தாமதம் செய்யாதே உனக்குற்ற பெரும்பகையே இந்த கடல் உருவம் கொண்டு வந்திருக்கிறது அதனுடைய ஆற்றல் அழியும் வண்ணம் உனது வேலினை எரிந்து உலகினை காப்பாயாக என்று மொழிந்தருளினார் சித்தர் மொழிகேட்ட உக்ரபாண்டியர் தனது வேலாயுதத்தை எடுத்து வலஞ்சுழித்து கடல் மேல் எரிந்தார் அவ்வேற்படையின் நுனி கடலில் தொட்ட மாத்திரத்திலே பழுக்க காய்ச்சி பட்ட சிறு நீர்துளி ஆவியாக மாறுவதை நிகழ்த்து கடல் சுறுசுறுவென்று சத்தமிட்டுக் கொண்டு மிகவும் வலிமை எழுந்துவிட்டது பெருங்கடல் பாண்டியன் கைவியலிடம் தோல்வியுற்றது வேத வேள்வியை தடுத்து உலகினையே அழிக்க சூழ்ச்சி செய்த தேவராஜனின் எண்ணம் பலிக்கவில்லை அது சமயம் உக்ரபகுதியில் அருகே இருந்த சித்தமூர்த்தியும் மறைந்தார் அதே சிவபெருமான் உமாதேவியாருடன் ரிஷப வாகனத்தோடு வானத்தில் நின்று காட்சி தந்து அருளினார் அத்திருக்கோலம் கண்ட மாறனும் புவியில் விழுந்து வணங்கினார் அஞ்சலி கூப்பியபடியே உக்ரர் திருக்கோயிலை அடைந்து வணங்கினார் மாதர் அஷ்டமங்கலங்களையும் ஏந்தி வர தன் மாளிகையை மீண்டும் அலைந்தார் அதன் பின்னர் உக்ரவழுதி மதுரையும் பதிக்கும் கடலுக்கும் இடையேயுள்ள வெளிநிலங்களையும் ஊர்கள் முதலியவற்றையும் சிவபெருமானுக்கே உரிமையாக்கி நல்லாட்சி புரிந்து வரலானார் பதினான்கு இந்திரன் முடிமேல் வளை எரிந்தது உக்ரபாண்டிய பெருவழிதி செங்கோல் ஆட்சி செலுத்தி வந்த காலத்திலேயும் கோள் நிலை திரிந்தது மாறி வரங் கூர்ந்தது மேகங்கள் மழை பெய்யாது நின்றன பயிர்கள் கருகின சேர சோழ பாண்டியம் என்னும் முத்தமை நாடுகளிலும் வறுமைப்பிணி வாட்டி வதைத்தது உளம் நுந்த முத்தமிழ் வேந்தரும் பரிகாரம் காணும் பொருட்டு அகஸ்திய முனிவரை காணுமாறு புதிய மலையை அடைந்தனர் குருமுனிவரிடம் தமது வறுமை கதையை கூறினர் அகஸ்தியர் கிரகநிலையை ஆராய்ந்தார் மூவேந்தர்களே இனி மழை வகை இல்லை கிரக ஆச்சாரப்படி பன்னிரண்டு வருஷங்களுக்கு மழையே பெய்யாது ஆகையால் நீங்கள் மழைக்கு அதிபனாகிய தேவேந்திரனிடம் சென்று முறையிடுதலே நல்லது என்றார் தேவேந்திரனைக் கண்டு வர ஸ்வர்கலோகத்திற்கு எவ்வாறு நாங்கள் செல்ல இயலும் என்று மூவேந்திரம் வினவினர் அப்போது அகசிய மகர்ஷி நீவிர் சோமவார விரதம் அனுஷ்டித்து வெள்ளியம்பலவானரான நடராஜ பெருமானின் திருவருள் பெற்று வான்வழி செல்வீராக என்று மொழிந்தார் பின்னர் குறுமுனிவர் சோமவார விரதம் நோர்க்கும் முறைகளை சாங்கோபாங்கமாக எடுத்து விளக்கத் தொடங்கினார் சிவபெருமான் சிறந்த சக்திகளுள் சிறந்த சக்தி உமாதேவி சிறந்த விரதங்களுள் சிறந்து விளங்குவது சோமவார விரதம் அது சோமசுந்தரக் கடவுளுக்கே உரிய நன்னாள் சிவபெருமான் உமையோடு இசைந்திருப்பதால் சோமன் என்று அழைக்கப்படுகிறார் மதுரையிலே சோமவார விரதம் நோட்டல் சாலவும் நன்று அமாவாசை சோமவாரமாக இருந்தால் பெரும் பயன் அளிக்கும் என்று கூறி அம்மாமனிவர் விரத வகைகளையும் செய்முறைகளையும் முடிக்கும் முறையையும் விரித்து உரைத்தார் சோமவார விரத மகிமையினை அகஸ்திய முனிவர் விளக்கம் செய்ய கேட்ட முத்தமிழ் வேந்தரும் அவரை வழங்கி விளைபெற்று சோமசுந்தரக் கஷேரமாகிய மதுரையும்பதிக்கு வந்து சேர்ந்தனர் பொற்றாமரை திருக்குளத்திலே நீராடி சோமசுந்தரப் பெருமானையும் மீனாட்சி அம்மையையும் உளமாறத் துதித்து சோமவார விரதத்தினை மேற்கொண்டு அதனை செவ்வையாகச் செய்து முடித்தனர் விரதத்தின் பதனைப் பெற்ற சேர சோழ பாண்டிய மன்னர் மூவரும் வான்வழியே சென்று சொர்க்கம் புகுந்து தேவேந்திர நகரை அடைந்தனர் தேவேந்திரன் முப்பிர மன்னர் இருக்கும் பொருட்டு மூன்று சிங்காதனங்கள் அழைச்சைதான் அவர்களது ஆசனங்களைத் தாழ்வானவையாக இருந்தன சேரனும் சோழனுமிட்டு அரியணையின் மீது அமர்ந்துவிட்டனர் ஆனால் உக்ரப்பெருவழி மட்டும் இருக்கையின் தாழ்ச்சியை உணர்ந்து இந்திரனது சிம்ஹாசனத்தில் ஏறி அவனுக்கு சமமாக அமர்ந்து இது கண்டுபோறாத தேவர்கோன் சேரனையும் சோழனையும் மட்டுமே நோக்கி முகமன் கூறி வந்த காரியம் யாது என வினவினான் அவர்கள் தமது நாட்டிலேயே மழையின்மையால் பஞ்சம் மலிந்தது தெரிவித்து மழை வேண்டி நின்றனர் இந்திரன் மகிழ்ந்தான் அவ்விருவர் நாடுகளில் மட்டும் மழை பெய்ய அருளினான் அவர்களுக்கு பொன்னணி நல்லாடை தந்து விடை கொடுத்து அனுப்பினான் சேர சோழ மன்னர்கள் சென்ற பின்பு இந்திரன் உக்ரபாண்டியன் கர்வத்தோடு தன்னருகே அமர்ந்திருப்பதையும் மேற்கொண்டு மழை வேண்டாதிருக்கும் பெருமிதத்தையும் உண்ணிச் சூழ்ச்சி ஒன்று கருதினான் மிகவும் உயர்ந்த சிறப்பு செய்பவனைப் போல பல ஏவலர் தாங்கி வந்த முத்து மாலை ஒன்றை பாண்டியனுக்கு அன்புடன் கொடுத்தான் வழுதியும் அம்மாலையை பெற்று பூமாலையைப் போல அணிந்து கொண்டார் பெரும் பாரம் கொண்ட முத்துமாலையை தாங்கி வழுதி இருக்கும் பான்மை கண்ட இந்திரன் வியந்து ஆரம் தாங்கு பாண்டியன் என்று அழைத்தான் உக்ரவர்மர் அப்பெருமையை சிறிதேனும் லட்சியம் செய்யவில்லை மதுரை ஊருக்கு மீண்டு விட்டார் இந்திரன் ஆணையாலே சேரமும் சோழமும் அழை பெற்று வலம் மிக்க பாண்டியத்திலே மழை பொய்வையே காணோம் வர்க்கடம் நிலைத்தது உகர பெருவழித்து ஒரு நாள் புதிய மலையைச் சார்ந்த சந்தனவனத்திலே விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருந்தார் அது சமயம் புஷ்கலாவத்தம் சங்காரித்தம் துரோணர் காலமுகி என்ற நான்கு மேகங்களும் புதிய மலையிலே தாழ்ந்து மேய்ந்து கொண்டிருத்ததை கண்ணுற்றார் உடனே அவற்றை பிடித்து கட்டி விலங்கிட்டுக் கொண்டு சென்று சிறைச்சாலையில் எழுவித்தார் இது தெரிந்த தேவர்கோன் கடும் சினம் கொண்டு சமர்கருதி புறப்பட்டான் வரும் வழியிலேயே மனிதன் ஒருவன் கடல் சுவர வேல்விட்டதையும் மிகவும் பாரமான ஆரத்தைத் தாங்கிய ஆற்றலையும் எண்ணி எண்ணி மனம் உழைந்தான் உக்ரவரிதியுடன் போர் தொடுக்க கருதி தனது தேவப்படைகளோடு மதுரை சூழ்ந்து கொண்டான் பாண்டியனது ஒற்றர்கள் உடனே ஓடோடியும் வந்து வணங்கி விஷயத்தை தெரிவித்தனர் உக்ரவர்மர் சினமும் மானமும் மிகுந்தார் சதுரங்க சேனைகளுடன் போருக்கு கிளம்பினார் தங்களோடு சண்டையிட வந்தவர் யார் என்று எண்ணி பாராத தேவர்கள் கோஷமிட்டு நெருங்கி வந்து ஆயுதங்களை வீசினர் தேவர் படைக்கும் பாண்டியர் படைக்கும் இடையே எழுந்த போர் கடுமையாகவும் அச்சமளை வைப்பதாகவும் இருந்தது கூலிப்பெய்கள் தம் தலைவி கொற்றவையை வாழ்த்தி கூத்தாடின இந்திரன் சேனைகள் புறமுதுங்காட்டி ஓடின இது கண்டு பொங்கிய இந்திரன் தெய்வப்படைகளை விடுத்தான் அனைத்தையும் எதிர்த்து முறித்த பாண்டியன் படைகள் பின்னர் இந்திரனும் வழுதியும் மல்யுத்தம் பொழிந்தனர் இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை பிரயோகம் செய்தான் உக்ர பாண்டியம் தன் கையிலிருந்த சக்கராயுதமான வளைப்படியை சுற்றி வீசினார் வலை சென்று வஜ்ராயுதத்தை எதிர்த்து ஒதுக்கிவிட்டு இந்திரனது முடியை தாக்கி கீழே வீழ்த்தி சிதைத்துவிட்டது வெட்கமும் அச்சமும் உற்றல் தேவர்கோன் ஓடினான் சிவபெருமான் திருவருள் இந்திரனது தலைக்கு வந்த ஆபத்தை முடியோடு போக்கியது பொன்னுலகில் புகுந்து கொண்ட இந்திரன் உக்ரவழிக்கு திருமுகம் ஒன்று வரைந்து அனுப்பினான் நாட்டிற்கு மழை தருகிறேன் தலைப்பட்டுள்ள எனது நான்கு மேகங்களையும் விடுவிப்பாயாக என்று கோரியிருந்தான் ஸ்ரீமுகம் குழந்த தேவதூதன் வழியின் அடிபணிந்து ஒதுங்கி ஒதுங்கி ஓலையை நீட்டினான் அங்கிருந்த அவன் வாங்கி படித்துக் காட்டினான் சிவிமடித்த பெருவழிதி இந்திரன் மேல் நம்பிக்கை கொள்ளவில்லை மேகங்களை விடுவிக்க மனம் ஒப்பவில்லை அது சமயம் அருகே இருந்த இந்திரனின் நண்பனான ஏகவேரன் என்ற வேளாளன் பெருவழுதியே நான் பிணையாக இருப்பேன் என்று கூறி வணங்கினான் வேளாளன் சொற்களை வேந்தர்கோன் நம்பினார் சிறைப்பட்ட நான்கு மேகங்களின் தலைகளை நீக்கச் செய்து விடுதலை வழங்கி அருளினார் மேகங்கள் மேலெழுந்து சென்றன இந்திரனது ஆணையால் பின்னர் பாண்டிப் பெருநாட்டிலே மாதம் மும்மாறி பொழிந்தது ஆறு குளம் ஏரி வாவி மடு முதலியான நீர் நிரம்பின பாண்டி நன்னாடு பசுமை பெற்று பொலிவுடன் துளங்கியது திருவிளையாடல் பதினைந்து மேருவை சென்றால் அடித்தது அகஸ்திய மகர்ஷி தனக்கு சொன்ன சோமவார விரதத்தை தவறாது அனுஷ்டித்து வந்ததன் பயன்போல உக்ரவர்மரின் தேவியின் மணிவயிற்றிலே திருக்குமாரன் வந்து தோன்றினான் பிறந்த நன்னாளை மதுரைப்பதி சிறப்பாக கொண்டாடியது ஜாதகர்மம் முதலிய விசேஷங்களை செய்து தன் மைந்தனுக்கு வீரபாண்டியன் என்று நாமகரணம் செய்தார் உக்ரர் உற்ற வயதில் அம்மைந்தனும் கல்வி கேள்விகளில் சிறந்தவனாகி படைக்கல பயிற்சி பெற்றான் தனது அருமருந்தன்ன திருமகன் வளர்ச்சி கண்டு பெருமகள் எழுதினார் பெருவழுதி அக்காலத்திலே கிரகங்கள் சத்தம் நிலைமாறிவிட்டபடியால் மீண்டும் பாண்டிய நாட்டிலே மழை வளம் குன்றியது நீர்நிலைகள் வறண்டன வறுமை நோய் நாடு முழுவதையும் வருத்தியது ஜோதிடரை கலந்தார் பாண்டிய மன்னர் ஓராண்டு காலம் மழை பொழியாது என்று தெரிந்தது பெரிதும் வருந்தினார் கவலை சோமசுந்தர பெருமானின் சன்னிதி சேர்ந்து அண்ணலே உயிர்கள் பசியால் வாடுகின்றன செய்வேன் என்று கண்ணீர் மதுக கூறி முறையிட்டார் பின்னர் துன்பத்துடன் ஏகினார் ஆன்றிரவு இன்னல் தோய்ந்த உள்ளத்தோடு தரையிலே நிதிரை செய்தார் பாண்டியர் சொக்கலிங்க பெருமான் சித்தராக கனவிலை வந்து ஒளிபடைத்த வெலினாய் இப்போது மழை பெய்யாதாகையால் நீ வேணே வருந்த வேண்டாம் மலையரசனாய் விளங்கும் மகாமேரு பருவதத்தின் பக்கத்திலே பெரிய குகை ஒன்றின் உள்ளே அளவற்ற பொருள் சேகரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது நீ சென்று மேருவின் தருக்கு ஒடுங்குமாறு சென்றால் அடிப்பாயாக அது உன் ஆணைக்கு கட்டுப்படும் பொன் பொதிந்துள்ள அறையின் மேல் உள்ள பாறையை நீக்கி வேண்டிய அளவுக்கு பொன்னை வாரிக்கொள் பின்னர் அறைவாயை அடைத்துவிட்டு உனது இளைச்சனியை அதன் மேல் பொறித்து வருவாயாக என்று திருவாய் மலர்ந்தர் ஒளினார் உக்ரபாண்டியன் அதிகாலையில் எழுந்து திருக்கோவிலில் சென்று சோமசுந்தரக் கடவுளை வணங்கி தனது சேனா சமுதிரத்துடன் வடதிசையை நோக்கி புறப்பட்டார் யானையின் மேல் மீனக்குடி வீருடன் பட்டொளி வீசி பிறந்தது சோழம் தொண்டை தெலுங்கம் கர்நாடகம் மாலவம் விராட்டம் முதலிய நாடுகளையும் இடையே குறுக்கிட்ட காடு மலை ஆறு பாலை முதலானவற்றையும் கடந்து கங்கா நதி தீரத்தில் உள்ள காசிமா நகரை அடைந்தார் கங்கையில் ஸ்நானம் செய்து கொடிய விலங்குகள் வாழும் காடுகள் தாண்டி பல யோஜனை தூரம் பரவியிருந்த பல கண்டங்களை தாண்டி இமயம் கிம்புருஷ கண்டம் ஹேமகூட்டம் ஹரி வருஷ கண்டம் நிஷதம் இலாவிர கண்டம் ஆனவற்றை தாண்டி இறுதியாக மகாமேரு பருவதத்தைக் கண்டார் உக்ரபாண்டியர் உக்ரப்பெருவெழுதி மேறுமலையை பார்த்து மலையரசே தெய்வமலையே தேவர் ஆலயமே என்றெல்லாம் புகழ்ந்து விழித்தார் வாராமல் மேரு காலம் கடத்தியது அதனது அலட்சியம் தெரிந்த பாண்டியன் தனது கையிலிருந்து சென்றால் மேருவின் உச்சியிலே உரம் கொண்டு அடித்தார் வழுதியின் கோபம் தீர்ந்தது மேருவின் கர்வமும் ஒழிந்தது அசையா பெருமலை அசைந்து துடித்தது அதன் அகத்தை இருந்த அனைத்தும் நிலை குலைந்தன அடியுண்ட பின்னர் நான்கு முகங்களோடும் எட்டு கரங்களோடும் வெண்குடை தாங்கிய உருவம் கொண்டு மேருமலை தெய்வம் வழுதி முன் வந்து வெட்கி நின்றது சோமசுந்தர பெருமானை வணங்க மறந்ததனால்தான் அன்று அடிபட்டதை தெரிவித்து வந்த காரணம் யாதோ என்று வேண்டியது பாண்டியர்கோன் யாம் பொருளை விரும்பி வந்தோம் என மொழிந்தார் மகைவுற்ற மேருதெய்வம் அண்ணலே விரும்பிய மாற்றுயர்ந்த செம்பொன் அந்த மாமரத்தின் நிழலின் கீழ் ஒரு பிலத்துள்ளே பாறையால் மூடப்பட்டுள்ளது வேண்டிய அளவு எடுத்துக்கொள்க என்று தன் கரம் சுட்டிக்காட்டியது பாண்டியரும் மாவின் கீழிருந்த பொன் பிலத்தருகே சென்று மூடிய பாரியை நீக்கி தனது ஆசை தீர பேரளவு பொண்ணை வாரி எடுத்துக் கொண்ட பின் முன்போலவே மூடி வைத்து எஞ்சியிருந்த பொன்னும் தன்னது என கருதி அதன் மேல் தனது பெயரையும் உதிரியையும் பொறித்தார் மேளவும் தனது சேனைகள் புடைசூழ பெருவெழுதி மதுரையம் பதிக்கு கோலாகலத்துடன் திரும்பி வந்தார் எல்லோரும் நல்வாழ்த்துக் கோரி வரவேற்றனர் பாண்டியர் திருக்கோவில் சென்று ஈஸ்வரனையும் மீனாட்சியையும் வணங்கிவிட்டு அரண்மனை சேர்ந்தார் மே அளித்த பொற்குன்றம் பாண்டிய குடிமக்களுக்கு பசை அளித்து காத்தது கிரகங்களும் மீண்டும் தங்கள் பெரிய நிலை அடைந்தன நாடு முழுவதும் மழை பொழிந்ததால் நல் வளம் பெருகியது பசி நீங்கிய உயிர்கள் தழைத்து ஓங்கின இவ்வாறாக ஆரம்ப்தாங்கு பாண்டியர் ஆட்சி தனது திருக்குமாரன் வீரபாண்டியனுக்கு முடிசூட்டினார் அரசுரிமையை நல்கி பின்னர் சச்சிதானந்த பெருமான் சோமசுந்தரக் கடவுளின் திருவடியிலே இரண்டரக் கலந்து கொண்டார் உக்ரபாண்டியர் பதினாறு வேதத்துக்குப் பொருள் அருளியது கண்வ மகர்ஷியும் கர்க மகர்ஷியும் நைமிசார்ஞியவாசிகள் அவர்களும் மற்றும் பல முனிவர்களும் வேதங்களை முறைப்படி பலமுறை ஓதி வந்தனர் ஆனால் வேதங்களின் உட்பொருளை அறியாது மயங்கி உள்ளமும் முகமும் வாடி இருந்தனர் அது சமயம் என்ற முனிவர் அங்கே வந்தார் அவர் ஆணவ மலத்தினை அறவே அழித்த புனிதர் அவர்களது வாடியார் அரபத்தர் முனிபங்குவரே வேதத்தின் உட்பொருள் எங்களுக்கு உணர்த்தும் குருநாதன் இல்லாமல் மரட்சி கொண்டு உள்ளோம் ஆலோசனை எதுவோ என்று வினவினர் அரபத்த மாமுனிவர் மொழியலானார் ரிஷிகளே வேதத்தை எருளி செய்த சிவபெருமானே அருளுருவம் கொண்டு வேதப் பொருளை உணர்த்துவதென்று வேறு வழியேது புண்ணியக்ஷேத்திரங்களிலேயே சிறந்த க்ஷேத்திரங்களுள் உத்தமோத்தமமான சிவக் கேத்திரமான மதுரையும்பதியே தவத்துக்குரிய ஸ்தலம் ஏனெனில் மதுரை பெரும்பதியானது விராட்புருஷனுடைய பிரமரந்திரத்துக்கும் மேலே பன்னிரண்டு அங்குலம் உயர்ந்து விளங்கி துவாதசாந்த கஷேத்திரம் என்ற பெருமையாக மதிக்கப்படுவது சோமசுந்தரக் கடவுள் கோயில் கொண்டருளும் இந்திரவிமானத்தின் தென்பாங்கிலே கல்லால மரத்தடியில் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டும் தட்சிணாமூர்த்தி எழுந்தருளியுள்ளார் அத்தகைமைசால் தட்சிணாமூர்த்தியே உமக்கு வேத உணர்த்தி அருளுவார் நீவிர் அவரது சந்நிதி சேர்ந்து தவம் புரியுங்கள் இதனை கேட்டு மகிழ்ந்த கண்வாதி முனிவரர்கள் மதுரை சேர்ந்தனர் பொற்றாமரை திருக்குளத்திலேயே தூய்மை பெற நீராடினர் பக்தி பெருக திருக்கோயிலுள் சென்று சுக்கநாதரையும் மீனாட்சியம்மையாரையும் வணங்கி வலமுந்து தட்சிணாமூர்த்தியின் திருமுன் அடைந்தனர் அங்கு நளி ஆல நிழலின் கீழ் நற்பதுமை கண்டனர் கற்பவர் கனகேவர் போற்பவிடும் ஆசிரியன் பாலன் அறிவிப்பவன் மோனத்தால் மாசு இறியும் சீர்டர் மனத்து சின்முத்திரை காட்டும் பரமாச்சாரியராகிய தட்சிணாமூர்த்தியின் முன்பு வீழ்ந்து துதித்தனர் பின்னர் அறுபத்து மணிவர் அருளியபடி மேதா மந்திரத்தை நாள்தோறும் நன்னேரத்தில் ஓதி வந்தனர் கிருத்திகா பௌர்ணமி தொடங்கி மறு கிருத்திகா பௌர்ணமி வரை ஒரு வருஷ காலம் ஜெபம் செய்தனர் ஹோமம் பிராமண போஜனம் முதலியவையும் செய்து கொண்டு வந்தனர் ஆள்கள் கடவுள் தட்சிணாமூர்த்தி கருணை கொண்டார் முனிவர்களது உள்ளம் பக்குவம் பெற்றது உணர்ந்து மகிழ்ந்தார் பதினாறு வயது நிரம்பிய பிராமண குரு வடிவம் தாங்கி முப்பத்தி ரெண்டு லட்சணங்கள் விளங்க எழுந்தருளினார் நெற்றியில் திருநீரு துவங்கியது திருமார்பில் பூநூல் இனம் காட்டியது திருக்கழுத்தில் ருத்ராக்ஷ மாலைகள் தொங்கின வலக்கையில் தூய்மையான பவித்திரமும் இடக்கையில் சிவஞான போதம் எழுதிய ஓலைச்சுவடியும் விளங்கின யாவரும் போற்றும் பழம்பொருள் எளிய வந்து காட்சி தந்து நின்று அருளினார் ஆசிரிய கடவுளையை எதிரியை கண்ட முனிவர்கள் வணங்கி நின்று கலாநிதியே வேதார்த்தமாகி விளங்கும் வேதமூர்த்தியே அடைக்கலம் புகுந்தோம் என்று சொல்லினர் பின்னர் ஞானகுருவே அடியாராகிய நாங்களும் அகில உலகத்தாரும் ஒய்யும் வகையில் வேதப்பொருளை எமக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று மிகுந்த பணிவுடன் விண்ணப்பித்துக் கொண்டனர் கருணாநிதியாகிய பேராசிரியர் முனிவர்களை உடன் அழைத்துக் கொண்டு சிவலிங்கத்தின் திருமுன் சென்று வேதப்பொருள் உரைத்து அருள்வாராயினர் சுயம்பவாகி உத்தமமுத்தமமாகி தத்துவ வடிவமாகி விளங்கும் இச்சொக்கலிங்கமே நித்திய வேதத்தின் ஆதிகாரணப் பொருள் சுத்தாத்வைத சுயம்பிரகாசப் பொருள் சாஸ்திரங்கள் பராபரன் விஜானன் நிராமையன் என்று புகழ்வதெல்லாம் பரபிரமமாகிய இத்திருமூர்த்தியே தான் இம்மூர்த்தியின் திருவுருவமே வேதம் வேத பொருள் சிவலிங்கமேயாகும் சிவலிங்கம் வேறு வேதம் வேறு அல்ல பின்னர் குருநாதர் சிவலிங்க தத்துவத்தையும் அகார உகார மகார விந்துநாத உண்மைகளையும் காயத்ரி சமஷ்டி வியஷ்டி ஆகியவற்றின் விளக்கங்களையும் எம்பி அருளினார் சிவ ஆகமங்கள் இருபத்தெட்டும் மிருகஜி சாம அதர்வம் என்ற நான்கு வேதங்களும் கர்ம ஞான காண்டங்கள் ஆகியனவும் உற்பத்தியான தன்மையை விளக்கி அருளினார் நித்திய நைமித்திய காமிய கர்மங்கள் மூன்றினையும் சிவபெருமான் திருமுன் இயற்றினால் பெறர்கரிய வீடு பெயரான மோட்சத்தையே சிவபெருமான் தந்து அருள்வார் என்று திருவாய் மலர்ந்தருளினார் வேதத்து உட்பொருளை விளங்க உரைத்த பரமகுருநாதர் அருள்கணிவுடன் கண்வாதி முனிவர்களை தமது அருட்கரத்தால் தழவிக்கொடுத்தார் பின்னர் சிவலிங்கத்திற்குள் மறைந்த அருளினார் வீரபாண்டியவேந்தனுக்கு தனது குலமனைவியிடம் குழந்தை தோன்றாதது கண்ட பாண்டியன் மிகவும் வருந்தினான் ஆதலால் மன்னவனும் அவனது பட்ட மகிழ்ச்சியும் அஷ்டமி சதுர்த்தி சோமவாரம் என்னும் விரதங்களை அனுஷ்டித்தனர் சில நாட்கள் சென்ற பின் நன்மகன் ஒருவன் தோன்றினான் வேதம் சொன்னபடி தன் சுகுமாரனுக்கு எல்லா விசேஷங்களையும் முறைப்படி செய்து முடித்தான் செல்வனும் எழில்வோங்க வளர்ந்து வந்தான் ஒரு நாள் சென்ற காட்டிலே வீரபாண்டியன் புலியால் கொல்லப்பட்டான் வீரபாண்டியன் இறந்தது கேட்ட அனைவரும் வருத்தப்பட்டனர் அதுதான் சமயம் என்று நினைத்த காமக் கிழத்தியரின் புதல்வர் யானை குதிரை பல்வகை பொருட்கள் பொன் நகைகள் ரத்தனங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடி மறைந்தனர் மந்திரியர் ஆலோசனை செய்து காலமான வீரபாண்டியனது அந்திமக் கிரியைகளை இளங்குமாரனைக் கொண்டு செய்து முடித்தனர் பாண்டிய குமாரனுக்கு திருமுடி சூட்டு நினைத்த மந்திரிகள் பொக்கிஷத்தை திறந்து பார்த்தபோது திகைப்பு அடைந்தார்கள் நவரத்தனங்கள் பதித்த பொன்முடியும் மற்றும் சில அதிமுக்கியமான பொருள்களும் அங்கே காணாமல் வருந்தினர் காமக்களத்திரின் மக்களே களவாடிச் சென்றிருக்க வேண்டும் என்று தெரிந்தனர் சிறந்ததான மணிமுடியும் ஒன்று செய்ய கருதினால் சிறந்த பெரிய மணிகள் இல்லை மகுடமில்லாது போனால் சிம்ஹாசனம் இல்லை பின்னர் அரசியல் இல்லை என்ன செய்வது என்று ஏங்கி தவித்தார்கள் மந்திரிமார் சிவபெருமானை தரிசித்து அவருடைய திருவர்களை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து ராஜகுமாரனுடன் திருக்கோயிலின் வாசலை அடைந்தார்கள் அச்சமயம் சோமசுந்தரக் கடவுளே ரத்ன வியாபாரியைப் போல வேஷம் தரித்துக் கொண்டு கோபுரவாசலில் வந்து நின்றார் அவருடைய தோளின் மேல் ரத்னங்கள் கொண்ட மூட்டை இருந்தது அந்த தெய்வ வியாபாரி மந்திரிகளைப் பார்த்து நீங்கள் எதற்காக கவலைப்படுகின்றார் மந்திரிகளும் தங்கள் பட்டத்துக்குரிய ராஜகுமாரனின் கிரீடம் புனைவதற்கு முடியாதிருப்பதை நீங்கள் கவலையை விட்டுவிடுங்கள் என்னிடம் ஒன்பது வகையான ரத்தனங்களும் இருக்கின்றன அவையெல்லாம் பதினாறு கோடி பொன் விலை உள்ளவை இதோ மாணிக்கம் காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வியாபாரி கருப்பு கம்பளியை கீழே விரித்து அதிலே நடுவாக மாணிக்கக் வைத்து அதை சுற்றி எட்டு திக்குகளிலும் எட்டு வகையான ரத்னங்களை வைத்தார் பார்த்தவர்கள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே இந்த நவரத்னங்கள் யாவும் வலன் என்ற அசுரனுடைய உடம்பின் பகுதிகள் சொன்னார் மந்திரிகள் பெருத்த ஆச்சரியமடைந்து வலனை பற்றிய விவரங்களை கேட்டனர் வணிக பெருமான் மந்திரிகளை பார்த்து அசுரகுலத்தில் பிறந்தவன் அவன் சிவபக்தன் அவனது பூஜையில் சந்தோஷப்பட்ட சிவபெருமான் அவன் முன்னால் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் தான் சண்டையிலே இறந்து போகக்கூடாது என்றும் எதேச்சையாகத்தான் இறந்து போனால் தன்னுடைய உடம்பின் பகுதிகளெல்லாம் ஆசைப்படும்படியான நவரத்திரங்களாக வேண்டும் என்றும் வரம் கேட்டான் சிவபெருமான் அருளினார் உடனேயே வலன் தேவலோகம் சென்றான் இந்திரனை எதிர்த்து சண்டை செய்தான் இந்திரன் தோற்று ஓடிப்போனான் ஆனால் வேறு வழியில் சதி செய்து வலாசுரனை கொல்ல நினைத்தான் திரும்பவும் யானையுமே ஏறி வந்து உன்னுடைய வெற்றியையும் மெச்சுகிறேன் உனக்கு என்ன வர வேண்டும் தருகிறேன் என்றான் வல்லாசுரன் நெடியைப் போல சிரித்துவிட்டு சிவபெருமானிடமே வரம் பெற்றிருக்கும் நான் உன்னிடம் வரம் வேண்ட மாட்டேன் உனக்கு ஏதாவது வரம் வேண்டுமானால் கேள் தருகிறேன் என்று எதிரான் தனது சூழ்ச்சி பலிக்கும் நேரம் வந்துவிட்டதை உணந்தான் இந்திரன் வல்லாசுரனே சிவபெருமானிருக்கும் வெள்ளியங்கிரி சாரலை அடைந்து நான் பெரிய யாகம் செய்யப் போகிறேன் நீ யாகப் பசுவாக உடனே வரவேண்டும் என்று சொல்லிவிட்டான் இந்திரன் விரும்பியதைக் கேட்டான் வாலாசுரன் நீ என்னுடைய பகையாளி அல்ல என்னுடைய நண்பன் தேவர்களையே என்னை புஷிப்பார்கள் எனக்குப் புகழோடு புண்ணியமும் கிடைக்கும் அப்படியே வருகின்றேன் என்று இணங்கிவிட்டான் தனது மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு விரைவாகச் சென்று நல்ல லட்சணங்கள் கொண்ட பசுவாகி யாகசாலையிலே நின்றான் வலாசுர பசு கொல்லப்பட்டது அந்த பசுவின் வபையை வஜ்ராயுதத்தால் எடுத்து இந்திரன் யாகத்தில் ஆகுதி செய்து தேவர்களை சந்தோஷப்படுத்தினான் இந்த வெற்றி பெற்று விட்டது யாகப்பசுவாக வந்து உயிர்கொடுத்த உத்தம வள்ளல் வலாசுரனுடைய ரத்தமே மாணிக்கமானது பற்கள் முத்துக்களாயின மயிர் வைடூரியமாயிற்று எலும்பு வைரமாயிற்று கொழுப்பு கோமேதகமாயிற்று தசை பவளமாயிற்று கண்கள் இரண்டும் கோழி புஷ்பராகமாயிற்று இவை அனைத்தும் சிவபெருமானுக்குப் பிடித்தமானவை என்று கூறினார் பின்பு நவரத்னங்கள் தோன்றும் இடங்களையும் அவைகளுடைய நிறங்களையும் இனங்களையும் தெய்வங்களையும் பிரகாசத்தையும் நல்ல ரத்னங்களை உடம்பிலே போட்டுக்கொண்டால் ஏற்படும் பலனையும் விரிவாக விளக்கினார் தேவ வியாபாரி பிறகு வடக்கு திசையை பார்த்து உட்கார்ந்து கொண்டு நவரத்னங்களை பூஜை செய்து எல்லாவற்றையும் கையில் எடுத்துக் சோமசுந்தர கடவுளை அஞ்சலி செய்து ராஜகுமாரனுக்கு அளவற்ற ஆயுதமும் ஐஸ்வர்யம் ஓங்குக என்று வாழ்த்திக் கொடுத்தார் ராஜகுமாரும் சொக்கலிங்க பெருமானை வணங்கி இரு கைகளால் அப்போது வணிக பெருமான் இந்த நவரத் முடிசூட்டி அபிஷேக பாண்டேன் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார் மந்திரிகள் நவரத்னங்களுக்கு விலை கொடுக்க வருவதற்குள்ளாக ரத்ன வியாபாரியை காணவில்லை எல்லோரும் திகைத்து நின்றபோது வணிக பெருமான் உமாதேவியாருடன் ரிஷப வாகனத்தின் மேல் ஏறி கோயிலுக்குள் போவதைப் பார்த்தார்கள் வியாபாரியாக வந்தவர் சிவபெருமானே என்று தெரிந்து கொண்டதும் எல்லோரும் கோவிலுக்குள் சென்று ஈஸ்வரையும் வழிபட்டனர் நவ மாமணிகளைக் கொண்டு திறமையாக செய்யப்பட்ட புது கிரீடத்தை சிறந்த நல்ல நாளிலே ராஜகுமாரனுக்கு வைத்து அபிஷேக பாண்டியன் இன்று பெயர் வழங்கச் சொல்லி பட்டாபிஷேகம் செய்தனர் அபிஷேக பாண்டியன் தனது வீரத்தால் பகைவர்களை வென்றான் தனது கருணையால் உலகை ஆட்சி செய்தான் அரண்மனை புக்கிஷத்திலிருந்து களவாடப்பட்ட பொருட்களையும் மீட்டுக் களவாடினவர்களுக்கு கடுமையான தண்டனையும் விதித்தான் பதினெட்டு வருணன் விட்ட கடலை வற்றச் செய்தது சித்ரா பௌனமிதோறும் அபிஷேக பாண்டியன் சுக்கலிங்க பெருமானுக்கு அதி விசேஷமான பூஜைகளை அபிஷேகம் செய்து கர்ப்பூர என்று சொல்லி துதி செய்வான் அதே சித்ரா இந்திரனும் பூஜை செய்ய வருவது வழக்கம் அபிஷேக பூஜை செய்து முடிக்கும் வரையிலும் தாமதித்து காத்திருந்து விற்பாடு தன் பூஜையை முடித்துச் செல்ல வேண்டியதாயிற்று ஒரு வருடம் இப்படி நடந்த சமயத்தில் பார்க்கச் சென்றான் தேவேந்திரா இன்று நீ வருத்தோடு இருக்க காரணம் என்ன என்று கேட்டான் மதுரை சொக்கநாதிரி பூஜை செய்வதிலேயே பாண்டியனால் தாமதம் ஏற்பட்டது அதனால்தான் கொஞ்சம் கவலை என்றான் இந்திரன் சொக்கலிங்கம் தான் எல்லா லிங்கங்களைக் காட்டலும் சிறந்ததோ என்று கேட்டான் வருணன் உடனே இந்திரன் வருணா அன்று என்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தையும் சாபத்தையும் போக்கி அருள் புரிந்தது சொக்கலிங்க மூர்த்தி தானே இது உனக்கு தெரியாதா என்றான் அப்படியானால் என்னை வருத்தப்படுத்துகின்ற பெரிய வயிற்றுநீர் நோயை சுக்கலிங்கம் தீர்த்து வைப்பாரா என்று கேட்டான் வருணன் பிறவிப்புணியையே தீர்க்கவல்ல சிவபெருமான் உனது வயிற்று நோயையா தீர்க்க மாட்டார் வேண்டுமானால் எம்பெருமானின் சக்தியை சோதித்துப்பார் பிறகு அவரது திருவள்ளையாடலை நீயே நன்றாக தெரிந்து கொள்வா என்று பதில் சொன்னான் இந்திரன் வருணன் விடைபெற்றுச் சென்றான் மதுரை சுக்கலிங்க பெருமானின் திருவள்ளையாடலைக் கண்டு தன்னுடைய வயிற்று நீர் வியாதியை ஒழித்துவிட எண்ணினான் வருணன் உடனே கடலை கூப்பிட்டு மதுரை நகரத்தை அழித்து வரும்படியாக ஏவி விட்டான் கடல் குமரிக்கொண்டு பொங்கி எழுந்தது ஆரவாரம் செய்து மரங்கள் வேரோடு பிடுங்கி பிரளையகாலமே வந்துவிட்டதோ என்று எண்ணும்படி கடல் வருணனது சூழ்ச்சியை தெரிந்துகொள்ள மாட்டாத தேவர்கள் பிரம்மகல்பத்திலும் அழிவடையாத மதுரை எம்பதியும் அழிவடைந்துவிடுமோ என்று பயந்தனர் கலக்கமடைந்த மனதோடு சோமசுந்தர கடவுளை வழங்கினார்கள் மதுரை மக்கள் இது சொக்கநாதர் திருவளையாடலா அல்லது நாம் பாவத்தின் பலனா என்று மனம் தடுமாறினர் அபிஷேக பாண்டியரும் செய்வதென்று புரியாமல் திருக்கோயிலுக்குள் சென்று எம்பெருமான் திருவடிகளே புகழ் ஓலம் ஓலம் என்று கதறினான் உடனே சோமசுந்தர முன் தோன்றி பயப்பட வேண்டாம் பாண்டியா என்று புன்னகையுடன் முழிந்தருளினார் பிறகு தன்னுடைய ஜடாமகுளத்தில் இருந்த நான்கு மேகங்களையும் பார்த்து நீங்கள் விரைவாகச் சென்று மதுரை நகரத்தை அழிக்க வந்து கொண்டிருக்கும் கடலை அது போகும்படியாக நன்றாக உறிஞ்சி விழுங்கள் என்று ஆணையை மேகங்கள் நான்கும் எழுந்து முழுங்கி புறப்பட்டன பொங்குமாக்கடலை வற்றி போகும்படி நீரை உறிஞ்சி குடித்துவிட்டன நீர்வற்றிய கடல் சிவபெருமானே முழிமுத காரண புராதனன் என்று தெளிவாக தெரிந்து கொண்டது மதுரை நகரம் பிழைத்தது தேவர்கள் அபிஷேக பாண்டியன் நகர் மக்கள் எல்லோரும் சோமசுந்தர் கடவுளின் திருவள்ளியாடலை பாராட்டியவாறு மிகுந்த சந்தோஷத்துடன் தங்களிடம் சென்றனர் திருவளியாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளியது இரண்டாம் பகுதி கூட காண்டம் அறுபத்தி நான்கு திருவள்ளியாடல்களில் ஒன்று முதல் பதினெட்டு வரை முதல் பகுதி மதுரை காண்டம் இரண்டாவது பகுதி கூட காண்டம் பத்தொன்பது முதல் நாற்பத்தெட்டு வரைமாடக் கோடல் ஆனது வருணன் தனது வலிமை குறைந்தது கண்டு மிகவும் வெட்கப்பட்டான் கண்கள் சிவந்தான் கோபத்தி அவனை காய்த்தது அவன் இன்னும் சோமசுந்தரப்பெருமானின் திருவளையாடலை தெரிந்து கொள்ளவில்லை அதனால் மீண்டும் தன்னுடைய ஏழு மேகங்களையும் கூப்பிட்டு மழை பெய்து மதுரையை அழிக்குமாறு ஏவிவிட்டான் ஏழு மேகங்களும் விரைவாக கிளம்பின கருத்த உருவம் கொண்டு மேலே எழுந்தன மின்னலை வீசறின திக்குகளும் ஆகாசமும் அதிர்ச்சி அடையும்படி இடித்து முழங்கினிகள் விழுந்தன பழுங்கு தூணைப் போல மழைதாரைகள் கொட்டின சப்த மேகங்களும் கூடி வானை மறைத்தன பெரிய புயல் காற்று சுழன்று சுழன்று வீசி அடித்தது மதுரை மாநகம் மேகங்களால் முற்றுகை இடப்பட்டது அபிஷேக பாண்டியனும் மதுரை மக்களும் இன்றைய உலகம் அழிந்துவிடும் என்று நினைத்து மனம் கலங்கி வாட்டமடைந்தார்கள் நம்மையெல்லாம் காத்தலுள்ள வல்லவர் சிவபெருமானே என்று தெளிவடைந்து மக்கள் உடன்பெற அபிஷேக பாண்டியன் திருக்கோயிலுக்குச் சென்றான் எம்பெருமான் திருவடிகளில் விழுந்து காக்கும்படி கெஞ்சி வேண்டினான் சோமசுந்தர கடவுள் உடனே தனது சடை முடியில் உள்ள நான்கு மேகங்களையும் பார்த்து நீங்கள் சென்றியும் மதுரையும்பதியும் நான்கு எல்லைகளையும் சூழ்ந்து கொள்ளுங்கள் நான்கு மாடங்களைப் போல் அமைந்து ஏழு மேகங்களையும் விலக்கி விடுங்கள் என்று ஆணையிட்டருளினார் நான்கு மேகங்களும் இறைவனின் திருவானை தாங்கி உடனே புறப்பட்டன மதுரையின் நான்கு திசைகளிலும் சூழ்ந்து வளைந்து கொண்டன வருணன் விடுத்த மேகங்கள் வறண்டுவிட்டன தோல்வி அடைந்து நிரம்ப வெட்கமடைந்தான் வருணன் பயத்தால் மிகவும் நடுங்கினான் அவனது மானம் ஒடுங்கிவிட்டது ஆனாலும் அவனுக்கு மனதினுள் உள்ளூர ஒரு சந்தேகம் ஏற்பட்டது பொற்றாமரை தீர்த்த கரையை அடைந்தான் அதை அடைவதற்கு முன்பாகவே அவனுடைய வயிற்று நீர் வியாதி நீங்கிவிட்டது வருணன் பொற்றாமரை குளத்தில் ஸ்நானம் செய்து சோமசுந்தர கடவுளை பூஜிக்க எண்ணினான் மிகுந்த பயபக்தியோடு விவீதி ருத்ராட்சாலையெல்லாம் அணிந்து கொண்டான் கங்கை முதலான மாதர்கள் தங்க குணங்களிலேயே வாசனை கலந்த திருமஞ்சல் நீர் கொண்டு வந்து கொடுத்தனர் கற்பகத்தரு நல்ல பூக்கள் சந்தனம் வாசனை திரவியங்கள் ரத்தனங்கள் பதித்த தங்க பாத்திரங்கள் பொன்னாடை எல்லாம் எடுத்துக் கொடுத்தன காமதேனு ஐந்து வகையான பழங்கள் பஞ்சாமிரதம் பஞ்சகவ்யம் நைவேத்தியம் தூபம் தீபம் எல்லாம் எடுத்துக் கொடுத்தது வருணன் சோமசுந்தர பெருமானை முறை பூஜை செய்தான் இருவனது ஆயிரம் திருப்பெயர்களைச் சொல்லி முத்துக்களால் திருவடிகளில் அர்ச்சனை செய்து வணங்கி நின்றான் வருணனது வழிபாட்டிலே கடவுள் திருவுள்ளம் மகிழ்ந்தார் வருணா உனக்கு என்ன வேண்டும் என்று வினவியருளினார் வருணன் மணிமந்திர ஔஷதங்களால் போகாத எனது வியாதி தங்களது திவ்ய தீர்த்தத்திலே நீராடுவதற்கு முன்பே போய்விட்டது தங்கள் அருமை பெருமைகளை தெரியாத பேதை நான் தங்களை சோதனை செய்யத் தொளிவுகொண்டேன் குணங்கெட்டவனான என்னிடமும் கருணை காட்டினீர் நான் செய்த சோதனையெல்லாம் எனது நோய்க்கு மருந்தாகிவிட்டது எனது ஆணவம் நீங்கியது தங்கள் திருவருளால் எனக்கு உரிய காலத்தில் மோட்சம் கிடைத்துவிடும் எனக்கு இனி எதுவும் வேண்டாம் இந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தாலே எல்லா வியாதிகளும் நீங்கிவிடும் எளியன் செய்த பிழையை பொறுத்தள்ள வேண்டும் என்று கூறி பலமுறை வணங்கி திரும்பிச் சென்றான் நான்கு மேகங்கள் மறைபோல உயர்ந்து நான்கு மாடங்களாகக் கூடியதால் மதுரையம்பதி அன்றிலிருந்து நான் மாடக்கூடல் என்று பெயர் பெற்றது இருபது எல்லாம் வல்ல சித்தரானது நவரத்திரங்கள் பதித்த மணிமுடி சூழிய அபிஷேக பாண்டியனும் பாண்டிய நாட்டில் இருப்பவர்களும் யுகத்திலும் பலத்திலும் எல்லா வகையான நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று சோமசுந்தரப்பெருமான் திருவுள்ளம் கொண்டார் ஆதனால் ஒரு சித்தபுருஷரைப் போல திருவுருவம் கொண்டருளினார் நீண்ட ஜடைமுடியும் நெற்றியின் மேல் திருநீரும் புலித்தோல் உடையும் தங்கம் கட்டிய பிரம்பு ஏஞ்சிய திருக்கரமும் விபூதிப்பையும் விளங்க அழகும் வள வயதும் கொண்ட சித்தபுருஷராக தோன்றியருளினார் பெருமான் மதுரை மாநகர கடைவீதி சித்திரக்கூட்டம் நால்சந்தி நிலாமுற்றம் மாளிகை மாடம் தென்னை ஆகிய எல்லா இடங்களிலும் தோன்றினார் தெற்கே இருப்பார் போல காட்டி வடக்கே இருப்பார் கிழக்கே தோன்றியிருப்பது போன்று மேற்கே காட்சி தந்திடுவார் தேட தேட காணாதவராகி திடீரென்று இந்திரஜாலம் போல மறைவார் வெகு உள்ள மலையை வெகு வரவழைப்பார் வயதானவர்களை வாலிபர்களாக்குவார் சிறியவர்களை கேவராக்குவார் ஆண்களை பெண்களாக்குவார் பெண்களை ஆண்களாக்குவார் கோணர்கள் குருடர்கள் செவிடர்கள் ஊமைகள் முடவர்கள் எல்லாருடைய உடல் குறைகளையும் போக்கி சரியாக்கி விடுவார் இரும்பு ஈயம் தாம்பரம் வெள்ளி என்னும் நான்கு உலோகங்களையும் பொன்னாக மாற்றிவிடுவார் சித்தர் புரிந்துகாட்டிய விளையாடல்கள் பல வகையானவை ஆகர்ஷணம் அதிர்ச்சியம் அஞ்சனம் வசியம் வாதம் புயஸ்தம்பம் ஆகியவற்றை செய்து காட்டினார் படிப்பே இல்லாதவருக்கு வாயிலே விபூதியை போட்டு பண்டிதராக்கி விடுவார் சகல் லோகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார் இப்படி அளவிட முடியாத சித்து வித்தைகளை மதுரை என்பதிலே புரிந்தருளினார் ஆனழகனான சோமசுந்தர சித்தமூர்த்தியின் திருவிளையாடல்களைக் கண்ட மதுரை மக்கள் பெரும் திகைப்பு அடைந்தார்கள் இந்த சித்து நிகழ்ச்சிகளையும் சித்தர் வல்லமையையும் தெரிந்து கொண்டான் அபிஷேக பாண்டியன் அருகே இருந்த சேவகர்களை நோக்கி வித்தகம் நிரம்பிய சித்தப்பெருமானை இங்கு அழித்து வாருங்கள் என்று ஆணையிட்டான் ஆணையை பெற்ற ஏவலாளர்கள் சித்தரிடம் சென்றார்கள் ஆனால் அங்கே சென்று அவர் செய்த திருவிளையாடலை பார்த்து ஆச்சரியமடைந்து தங்களையும் மறந்து அங்கேயே இருந்துவிட்டார்கள் வேலைக்காரர்கள் வராதைக் கண்ட பாண்டிய மன்னன் தன்னுடைய மந்திரிகளை அனுப்பி வைத்தான் மந்திரிமார்கள் சித்தரைக் கண்டு வணங்கினார்கள் சித்த பெருமானே தாங்கள் எங்கள் அரசர் முன்பு எழுந்துள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் உங்கள் மன்னனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் வர முடியாது என்று மறுப்பு சொல்லிவிட்டார் சித்தர் மந்திரிகளும் வணங்கி ஏமாற்றத்துடன் வந்த வழி திரும்பினார்கள் அரசனிடம் போய் சித்தமூர்த்திகளின் பதிலைச் சொன்னார்கள் அபிஷேக பாண்டியன் கேட்டு கடவுளின் திருவருள் பெற்று இகபர சுகங்கள் வெறுத்த சித்தர்கள் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆகியவர்களையே மதிக்க மாட்டார்களே பூ உலக அரசனாகிய என்னையா மதிப்பார்கள் என்று மந்திரிகளிடம் சொல்லிவிட்டு சும்மா இருந்தான் 21. கல்யாணிக்கு கரும்பு அறுத்தியது அபிஷேக பாண்டியன் பக்தியும் பயமும் உண்டாயின சித்தமூர்த்தி பெரியாரை மதிக்காமல் சாதாரண போல் எண்ணி என்னிடம் வரச் சொல்லி அவமதித்துவிட்டேன் என்ன மதியினம் நான் தான வரை போக வேண்டும் போய் தரிசனம் செய்ய வேண்டும் இதுவே முறை என்று நினைத்தான் அதே சமயத்தில் சித்தமூர்த்தியும் பாண்டியது வரவையை எதிர்பார்த்து திருக்கோயிலின் இந்த விமானத்துக்கு எழுந்தருளி அமர்ந்திருந்தார் அன்று மாதப்பிறப்பு நாள் மகர சங்கராந்தி புண்ணிய காலம் அதனால் அபிஷேக பாண்டியனும் திருக்கோயிலில் சென்றான் சோமசுந்தரப்பெருமானை துதித்துவிட்டு பிரதட்சிணமாக வந்து கொண்டிருந்தான் அப்போது அரசனுக்கு முன்னால் போய்கொண்டிருந்த மெய்காப்பாளர்கள் சன்னியாசி கோலத்தில் இருந்த சித்தரை பார்த்து இந்த இடத்தை விட்டு எழுந்து போய்விடுங்கள் என்று கூறுகிறார்கள் அதற்குள்ளாக பாண்டியர் அங்கே வந்து சேர்ந்தான் சித்தமூர்த்தியை பார்த்து யோகியாரே தங்கள் நாடும் ஊரும் எவை தங்களுக்கு என்னவெல்லாம் தெரியும் என்ன வேண்டும் தங்கள் திருப்பெயர் என்ன சொல்ல வேண்டுகின்றேன் என்றான் அதற்கு சித்தர் அப்பனே நம்முடைய இடம் காசி சிவனடியார்களே எனது சொந்தக்காரர்கள் சித்து வித்தைகள் செய்து காட்டுவதே எனது வேலை மதுரை மக்களுக்கு சித்துகள் காட்டி அவர்கள் விரும்பியதையே அருள் புரிவோம் வேதம் கலைஞானங்கள் எல்லாம் எமக்கு தெரியும் நான் உன்னிடம் பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை என்று மொழிந்தார் சித்தரின் கம்பீரமான பதிலை கேட்டு அவரது கர்வத்தையும் வல்லமையையும் சோதிக்க விரும்பினான் பாண்டியன் அந்த சமயம் பார்த்து வேளாளன் ஒருவன் வாழமாக பருத்து வளர்ந்திருந்த ஒரு கரும்பைக் குழந்து முன்வைத்து வணக்கம் செலுத்தினான் பாண்டியன் அந்த கரும்பை தன் கையில் வாங்கிக் கொண்டான் உடனே சித்தமூர்த்தியை பார்த்து வல்லவர்களுக்கெல்லாம் வல்லவர் என்று மதித்துக் கொண்டவரே இதோ பக்கத்தில் உள்ள கல்யாணைக்கு இந்த கரும்பை கொடுத்து தின்ன வைத்து விட்டீர்களானால் எல்லாம் அல்ல சித்தர் தாங்கள்தாம் சோமசுந்தர கடவுளும் தாங்கள்தாம் தாங்கள் விரும்பியதை கொடுப்பேன் மக்கு உன்னால் பயன் ஒன்றுமில்லை எல்லா வித்தைகளையும் அறிந்துள்ள எமக்கு எதிலுமே ஆசை கிடையாது இதோ இந்த கல்யாணை கரும்பை கடித்துத் தின்பதைப் பார் என்றார் சித்தர்பெருமான் கல்யாணையின் மீது கடைக்கண் பார்வை செலுத்தி அருளினார் என்ன அற்புதம் கல்யாணை கண் திறந்தது துதிக்கையை நீட்டியது பாண்டியன் கையில் இருந்த கரும்பை பற்றி தனது வாய்க்குள் செலுத்தி சாறு ஒழுகும்படி கடித்துத் தின்றது துதிக்கையை எங்கும் அங்கும் ஆட்டிக்கொண்டு நின்றது மறுபடியும் சித்தமூர்த்தி பெருமான் யானையை கடை உடனே யானை தனது துதிக்கையை வீசி பாண்டியன் கழுத்தில் போட்டுக் கொண்டிருந்த மணிமாலையை எட்டிப்பிடித்தது மன்னனின் மெய்காவலர்கள் கோபம் கொண்டு யானையை அடிப்பதற்காக பெறம்பை ஓங்கிக் கொண்டு வந்தனர் சித்தர் யானையை கோபத்தோடு பார்த்தார் உடனே கல்யாணை மாலையை விழுங்கிவிட்டது பாண்டியன் பெரும் கோபம் கொண்டான் மெய்காவலர்கள் மன்னன் கோபத்தை அறிந்ததும் சித்தர் பெருமானையே அடிக்க வந்துவிட்டனர் பொன்னகை மலர்ந்த திருமுகத்தோடு நில்லுங்கள் என்றார் சித்தர் காவலர்கள் உடனே சிலை உருவம் போல அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றுவிட்டார்கள் இந்த அற்புத நிகழ்ச்சியைக் கண்ட பாண்டியனுக்கு கோபம் விலகிவிட்டது பக்தி நிரம்ப உண்டாயிற்று சித்தமூர்த்தி பெருமானின் திருவடிகளில் தன் முடி சேர்த்து வணங்கினான் மாயையால் மயங்கி பாசத்தால் கட்டுப்பட்டதால் எளியேன் செய்த அபசார குற்றத்தை பொறுக்க மன்னித்து அருள என்று முறையிட்டுக் கொண்டான் கருணைக்கடலாகிய சித்தமூர்த்தி சந்தோஷம் உனக்கு வேண்டும் வரத்தை கேள் தருகிறோம் என்றார் அபிஷேக பாண்டிய அரசன் உடனே வணங்கி பெருமானை எளியருக்கு நல்ல குமாரன் பிறக்கும்படி அருள வேண்டுகிறேன் என்று விண்ணப்பித்தார் சித்தர் பெருமான் அப்படியே ஆகட்டும் என்று நல்வரம் தந்தருளினார் பின்னர் யானையின் மேலே தனது திருக்கையை வைத்து கடைக்கன் செலுத்தினார் யானை தனது துதிக்கையை நீட்டி பாண்டியனிடம் அவரது மாலையை திருப்பிக் கொடுத்துவிட்டது பாண்டியன் கையேந்தி மாலையை வாங்கினான் வாங்கி நிமிர்வதற்குள்ளாக சித்தமூர்த்தி மறைந்துவிட்டார் யானையும் தனது பழைய நிலையை அழிந்து மீண்டும் கல்யாணையாகிவிட்டது பேரற்புதத்தைக் கண்ட பாண்டிய மன்னன் பயந்து இந்த திருவள்ளையாடல் சோமசுந்தர பெருமானுடைய திருவள்ளியாடல்தான் என்பதை தெரிந்து கொண்டு விட்டான் திருக்கோயில் கருவறைக்குள்ளே சென்று சொக்கலிங்க பெருமானை பணிந்து புகழ்ந்தான் இறைவனை சோதிக்க துணிந்த தனது புத்திகேட்டை எண்ணி அபராதம் செலுத்தினான் சித்தமூர்த்தி பெருமான் அருளிய நல்வரத்தின் பயனாக அபிஷேக பாண்டியனுக்கு புதலன் பிறந்தான் விக்கிரமன் இன்று ராமகர்ணம் செய்து பெருவீரனாக்கி வளர்த்தான் உரிய காலத்திலே தன் மகனுக்கும் வொட்டாபிஷேகம் செய்தான் சின்ன சென்ற சிவபரம் ஜோதியில் இரண்டரக் ஐக்கியமாகிவிட்டான் இரண்டு யானை விக்ரம பாண்டியன் புவி முழுவதும் தன் புகழ் பரவும்படி நல்லாட்சி செய்து வந்தான் வேத சிவாகம நெறியை கடைபிடித்து செங்கோல் செலுத்தி வந்தான் புத்தம் சமணமான புற சமயங்களை ஒழித்து எரிந்தான் பக்தி நிதி எங்கும் தைத்தொங்கியது திருக்கோயிலில் இந்திரவிமானத்திற்கு சற்று வடக்கே கோயில் எடுப்பித்து சித்தமூர்த்திகளின் திருவுருவத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தான் வீரபாண்டியது பெரும் சிறப்பையும் வீரமரபையும் கண்ட சூரியகுல சோழனான மன்னன் பொறாமைப்பட்டான் சமண மதத்தை சார்ந்திருந்ததினாலே சைவ மதத்தை சார்ந்த விக்ரம பாண்டியனை பகைத்தான் பல முறை நேரிலே போராடியும் சோழவேந்தன் தோல்வியே கண்டு ஓடினான் ஆதலால் சூழ்ச்சி செய்து பாண்டியனை கொல்ல துணிந்தான் எண்ணியது செய்யத் துணிந்த சோழன் அஞ்சனமாகி எட்டு மலைகோகில் வாழ்ந்த சமணக்குறவர்கள் எட்டாயிரம் பேர்களுக்கும் ஓலை எழுதி அனுப்பினான் ஓலையை பெற்றதும் சமணர்கள் அனைவரும் சோழனை காண காஞ்சி மாநகரத்தை நோக்கி வேகமாக வந்து சேர்ந்தனர் சோழவேந்தன் அந்த முனிவர்களை பார்த்து வசியம் முதலிய அருதொழில் வல்லவர்களை நீங்கள் ஆபிசாரஹோமம் செய்து விக்ரம கொல்ல வேண்டும் அப்படி செய்தால் எனது ராஜ்யத்தில் பாஜியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னான் சமண முனிவர்களும் சோழ்ந்து விருப்பத்திற்கு உடன்பட்டனர் பாலி என்ற ஆற்றின் கரையிலே மூன்று காதம் பரப்பு கொண்ட பெரிய யாகசாலையை அமைத்தார்கள் அந்த நிலத்திற்கு நடுவிலே ஒரு யோஜனை சதுரத்திற்கு நிலத்தி தோண்டினார்கள் அதற்கு நடுவிலே அஷ்டகோணமான ஹோம கொண்டம் ஒன்றை அமைத்தனர் கோரமான முறையிலே அபிச்சாரம் செய்ய ஆரம்பித்தனர் குண்டத்திலே எட்டியை போல விஷ கட்டைகளை இட்டு தீ வேம்பு நெய்யுடன் விஷ கொழுப்பினையும் தசையையும் கலந்து ஆகுதி செய்தனர் கொடிய நச்சுவேள்வி கோரமாக நடைபெற்றது விஷயாகத்தை விஷமிகள் செய்தனர் யாகத்தின் விளைவாக பெரிய கரிய யானை ஒன்று எழுந்து வெளிவந்தது நீல நிறமான மலை ஒன்றே புறப்பட்டது போலிருந்தது யானையின் தோற்றமும் அளவும் மிகுந்த பயத்தை தந்தது அந்த யானையை பார்த்து சமணர்கள் நீ வேகமாக சென்று விக்கிரம பாண்டியனையும் மதுரை ஊரையும் அழித்து விடுவாய் என்று கூறி தெற்கு திக்கையை நோக்கி அது போகும்படி ஏவினார்கள் யானை இடிமுழக்கம் செய்து நிலம் மதுரை விரைந்து மதுரையை நோக்கி புறப்பட்டது யானையுடன் கூடவே சோழந்து சைனியங்களும் சென்றனர் மதுரை மாநகரம் நோக்கி மாபெரும் யானை சென்று கடுகி வருவது தெரிந்த மாந்தர் மன்னன் விக்ரமனிடம் சென்று செய்தி சொல்லினர் மனம் கலங்கிய பாண்டியன் திருக்கோயில் சென்று சோமசுந்தர பெருமானை பலமுறை வழங்கி பெருமானே யானையை கொன்று அடியேனே காத்திருள்ள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தான் பாண்டியா லேந்திய வீரனாக வருவோம் கொடிய யானையை கொல்வோம் நகருக்கு பக்கத்திலே கிழக்கு திசையில் அட்டாலை மண்டபம் ஒன்று அமைத்திடுக என்று ஆகாசத்திலிருந்து திருக்குறள் ஒன்று எழுந்தது அதை கேட்ட பாண்டியன் வணங்கினான் விரைந்து சென்றான் பதினாறு தூண்கள் தாங்கிய அட்டாலை மண்டபத்தையும் அமையச் சோமசுந்தர பெருமான் வில்வீரனைப் போல் வெளிப்பட்டார் அவனது கொடுமையிலே மயில் தொகை செருகி இருந்தது சிவப்பு நிறமான கச்சை இடுப்பிலே இலங்கியது பக்கத்திலேயே உடைவாள் விளங்கியது முதுகிலேயே அம்புரா துணி இருந்தது தோளிலே நீண்ட வில் இருந்தது கருப்பு நிறத்தோடு எவ்வர காமனைப் போல அழகு நிரம்ப கம்பீரமாக மண்டபத்திலே மேலேறி நின்றார் அபிசார ஹோம யானையின் வருகையை எதிர்பார்த்து நின்றார் கூப்பிடு ஐந்திலே அந்த யானை வருவதை கண்டுவிட்டார் உடனே வில்லிலே அம்பு பொருத்தி வளைத்துவிட்டார் தெய்வவேடர் அது பூட்டியது நரசிங்க கணை அம்பு விரைந்து சீறிச் சென்று மேகம் போல முழங்கிக் கொண்டு வந்த யானையின் மத்தகத்தை கிழித்தது கொடிய கொல்யானை பயங்கரமாக பிளறிக்கொண்டு தரையிலே சாய்ந்தது யானை இறந்து போனதைக் கண்ட சமணர்கள் பெரும் துன்பத்தில் ஆழ்ந்தனர் சாய்ந்து யானை இருள் மலையை உத்திருந்தது அம்பு பாய்ந்த எழுத்திலிருந்தும் அதன் வாயிலிருந்தும் அருவி போல் ரத்தம் பெருகி பெருக்கெடுத்து ஓடியது யானை இறந்துவிட்டதைக் கண்ட விக்ரம பாண்டியன் இலையற்ற சந்தோஷமடைந்தான் ஆனால் சோழந்து படையினரையும் அவர்கள் பின்னே பேய்க்கூட்டம் போல வந்து கொண்டிருக்கும் சமண முனிவர்களையும் கண்டு பொங்கி எழுந்தான் அவர்களையெல்லாம் பாண்டிய வீரர்கள் சரியான முறையில் தாக்கி தண்டித்து அனுப்பிவிட்டனர் அட்டாலை மண்டபத்தில் வில்லேந்திய சேவகராகி நின்ற சோமசுந்தரப்பெருமானின் இரண்டு திருவடிகளையும் தன் கைகளால் பிடித்துக் வணங்கினான் பாண்டியன் சில வரங்களை பெற்று தனது அரண்மனையை அடைந்தான் சில நாட்களில் விக்ரம பாண்டியனுக்கு மகன் ஒருவன் பிறந்தான் தன் அழகுக்குமாரனுக்கு ராஜசேகரன் என்று பெயரிட்டு மிகவும் செல்வமாக வளர்த்துவன் மிகுந்த பறிவுடன் புவியை ஆண்டு வந்தான்